மூடை இருக்கலாமா மாதச்சியப்பந்தே குருபரம்பராம் சுதிஸராச்சாரியம் பாதராயம் சூத்தாஷியே பகவந்தோ புனப்பு புன்களே நிர்தரும நமாமியம்ேவம் சிரம்மவித்வரம் முகம் கோி வாச்சாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்பா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் பரமானந்த மாதவம் எவருடை அருளாள் யானை எங்கு வாம் விரமம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பதுமபாதம் அணுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திய ஷரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி மன்யமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே ஐயனே எனதுளே நின்று அமந்த ஜென்மங்கள் ஆண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி நின் திருபடி போற்றி போற்றி உலகெலாம் குணந்தோரக்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேனியன் அழகில் சோதியன் அம்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வானவரசம்தொடர்பினால் உலகோர் வழுத்துரும் வன்னி ஐங்கரனை வானவரதன மணியருமுகனை மாசுல் குற்றவாழ் இறையை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்குநல் திருநலை மாதை வானவரதனா முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவாம் ஆறு முகன் அம்பிகை பொன்னம் பதவன் ஞான குரு ஆணியை உள்நாடு கோவிலூர் ஆதீரம் கோவிலூர் மடாலயத்தினுடைய பதிமூன்றாவது குரும சன்னிதானந்தருடைய திருவடிகளை மெய் மனம் மொழிகளாலே நமஸ்காரம் செய்து கொண்டு இந்த கைவல்யனவனிடம் சந்தேகம் தெளிதல் படலத்தின் இந்த வகுப்பை தொடங்குகிறோம் வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகளறி இனிவோர் வசனம் கேளீர் சஞ்சலமோ ரன்றோ சமாதி எடுத்துட்டீங்க இல்லையா பதினஞ்சாவது பாட்டு எல்லோரும் சேர்ந்தே சொல்லிக்கிறேன் உஞ்சலை ஒத்து அலைவது தன் சுபாவமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் வத்துவில் நிலையடைவர் எப்படியோ நீர் சொல்வீரே கருது மனோ குணம் ஒன்றாம் ஊன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்றிரண்டும் கறந்து நிற்கும் தருமமிகும் சத்துவம் மேல் ஆன போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம் மறுவரசோ குணமாகில் உலக தேக வாதனையாம் சாஸ்திர வாதனையும் ஆகும் இது கருது மனோ குணம் மூன்றாம் மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்ற இரண்டும் கறந்து நிற்கும் இப்ப போன அதாவது சந்தேகம் தெளிதில் இரண்டு கேள்வி ஒரு தொகுப்பா கேட்கப்பட்டது இது மூன்றாவது கேள்வி கேட்கும் சமாதி யோக நிலை அடைவது எப்படி மனதை ஒரு அசையாத காற்று அலைக்கழிக்கப்படாத தீபச்சுடர் எப்படி இருக்கிறதோ அதை போல நிலை கேள்வி அதற்கு பதில் எப்படி சொல்றாரு முதல்ல மனதினுடைய தன்மைகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மனமானது முக்குணங்களால் ஆனது சத்துவம் ரஜசு தமசு சத்துவம் என்ற சொல்லுக்கு தூய்மை சுத்தம் அப்படின்னு பேரு ரஜஸ் என்ற சொல்லுக்கு அழுக்கு என்று பெயர் தமசு என்ற சொல்லுக்கு இருட்டு என்று பெயர் அப்ப மனதில் இந்த மூன்று தன்மைகளும் தூய்மையான தன்மையும் இருக்கிறது அழுக்கு தன்மையும் இருக்கிறது இருட்டு தன்மையும் இருக்கிறது அப்ப இதில் ஏதாவது ஒரு குணம் மூன்று குணங்களுமே ஒன்றோடு ஒன்று ஒத்துழ வேணும் மூணும் மனசுக்குள்ள இருக்குது அதில் ஏதாவது ஒன்று மிகுந்திருக்கும் அதுதான் நம்மளுடைய சுபாவமாக மாறுகிறது ஒன்று கதித்தெழுந்தால் மற்ற இரண்டும் கறந்து நிற்கும் மற்ற ரெண்டு குணங்கள் என்ன பண்ணியிருக்கும் உறக்க நிலையில் இருக்கும் தர்மம் மிகும் சத்துவம் மேலான போது சண்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம் சத்துவ குணங்களை அதிகமாக வெளிப்படும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய சத்துவ மேலான ஒரு மனிதன் மேலான ஒரு ஜீவாத்மா செயல்படும் செயல்பாடுகள் எல்லாமே எதுவாக இருக்கும்னா தர்ம செயல்பாடுகளாக அறத்தை பின்பற்றியதாக இருக்கும் அவர்களை சான்றோர்கள் என்றுதான் அழைக்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை மற்றவர்கள் பின்பற்றி செல்லணும் தான் தைத்திரியோ புனிஷத்தில் பிரம்மச்சாரிகளுக்கு அதாவது வேதாந்த பாடம் முடித்த உடனே அவர்களுக்கு சுருக்கமாக உபதேசம் செய்யப்படுகிறது அதில் அவர்களுக்கு ஏதாவது தான் படித்த பாடங்களில் அல்லது இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள சான்றோர்களை அணுகி அவர்களிடத்தில் என்ன பண்ணிக்கணும் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் யார் இருப்பாங்க சான்றோர்கள் இருப்பாங்கன்னு அர்த்தம் பெரியவங்க விஷயம் தெரிஞ்சவங்க நல்லவங்க வாழ்க்கை முறையாக வாழ்ந்து சிறந்தவர்கள் அவர்களுக்கு சான்றோர்கள் என்று பெயர் சான்றாண்மை உடையவர்கள் சான்றோர்கள் உண்டாலம்மை உலகம் தனக்கென முயலானோன்றால் பிறர்கென முயலுணர் உண்மையானே புறந்த புறநானூர்ல தனக்காக என்றில்லாமல் பிறருக்காக வாழக்கூடிய நல்லவர்கள் சான்றோர்கள் இந்த பூமியிலே வாழ்வதனால் அந்த பூமியில என்ன பெயிராம் இந்த உலகம் எந்தளவும் நிலைத்து நிற்கிறது அவர்களுக்காகத்தான் மழையும் பெய் அப்ப இந்த சத்துவ குணம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அறச் செயல்களாக இருக்கின்றன தர்ம செயல்களாக இருக்கின்றன நம்முடைய கர்மம் செயல்படும்ல கர்மம்னா நம்முடைய செயல்பாடுகள் அப்ப நம்மளுடைய செயல்பாடுகளில் என்னுடைய கர்மம் இப்படி இருக்கேன்னு சொல்றோமே அந்த கர்மம் வேற நல்லாச்சும் தலையில் அடிச்சுக்கிறோம் இல்லையா நமக்கு ஏதாவது துன்ப அனுபவங்கள் நேரும் பொழுது நமக்கு கசப்பான அனுபவங்கள் நேரும் பொழுது தலையில் அழித்து என்ன சொல்கிறோம் ஏன் கர்மம் இப்படி அப்படின்றான் அது அதுக்கு பேர் கர்ம பேர் என்னுடைய வினைப்பயன்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல வந்த கர்மம் என்ற சொல்லுக்கு செயல்கள் செயல்பாடுகள் நாம் ஒரு வேலையில் இறங்குறோம் இல்லையா ஒரு செயல்படுறோம் இல்லையா அதுக்கு கர்மம்னு பேர் அந்த கர்மத்தில் எது சரி எது தவறு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் ஞானிகளுக்கு கூட இதில் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது கீதை சொல்லுது ஞானிகளும் கூட கர்ம விஷயத்திலே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் என்ன இருக்குது சற்றே குழப்பம் இருக்கிறது ஏன்னா கர்மம் அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் ஆக சத்துவ குணம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் செய்யக்கூடிய செயல் கிட்டத்தட்ட இந்த தர்மமாகவே இருக்கும் நூறு சதவீதம் தர்மம் சொல்லிடக்கூடாது இந்த கர்ம பூமியில தர்மம் எத்தனை சதவீதத்துக்கு இல்லை நூறு தர்மம் நூறு சதவீதம் என்று எதுவுமே கிடையாது அப்ப எவ்வளவு இருக்கலாம் எண்பது தொண்ணூறு இப்படித்தான் நூறு மார்க் யாருக்குமே போடக்கூடாது நம்ம மாணவர்களுக்கு சொல்றாங்கல்ல நூறு மார்க் யாருமே எந்த வாத்தியாரும் போட மாட்டாங்க ஆனா இப்ப போடுறாங்க எல்லாமே அப்ப கம்பெனிகளில் நீங்கள் மிஷினுக்கு எஃபிஷியன்சி பார்க்குறப்பையும் ஓ எந்த ஒரு மிஷினுக்கும் என்ன கிடையாது நூறு எஃபிஷியன்சி என்பது கிடையாது அது இல்லை ப்ளஸ்ஸு வராது மைனஸில் தான் இருக்கும் எஃபிஷியன்சி வந்து நூறை விட எப்படி இருக்கும் குறைவாக தான் இருக்கும் அப்படின்ட்டா அப்போ அதில் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் எடுத்துக்காட்டு மகாபாரதத்தில் தர்மராஜர் வந்து துரணாச்சாரியர் வந்து கேட்ட உடனே போர்க்களத்துல என்ன சொல்லிடுறாரு அசுவத்தாமன் என்ற யானை இறந்து விட்டான்னு சொன்னார் அவர் சொன்னது என்னவோ உண்மையான சொல்றார் பொய் சொல்லல ஆனா கிருஷ்ண அந்த சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்து அவனை சொல்ல சொல்லி என்ற யானை என்ற சப்தம் எழுக்கும் அவர் சங்கநாதத்தை முழங்கி அதை காதிரி கேட்க விடாமல் துரோணாச்சாரியர் காதிற்கெட்டாமல் தடுத்து விட்டார் அப்போ துரோணாச்சாரியக்கு எது மட்டும்தான் கேட்கப்பட்டது அசுவத்தாமன் இறந்து விட்டான் அவர் மனசு ஒடிஞ்சு போகிறார் அது அவரை வீழ்த்துவதற்கு முதல் அமைந்தது போர்க்களத்தில் திட்டமிட்டு செஞ்சது அந்த அசுவத்தாமன் என்ற யானை இறந்துவிட்டான்னு தர்மராஜர் சொன்னாரோ இல்லையோ ஏன்னா திட்டமிடப்பட்ட சதி அது அவர் அது அவருடைய இடம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க பூமிக்கு மேலே கொஞ்சம் தூக்கி இருக்கும் பூமியோடு சேர்ந்து சேராமல் அந்த அந்த சொல்லை சொன்ன அந்த வாக்கியத்தை உச்சரித்த உடனே அவருடைய ரதம் தரையிலே விழுந்து விட்டதாம் அப்ப என்ன ஆயிருக்கு அர்த்தம் அவர் உண்மையை சொல்லி இருந்தாலும் அது எதுதான் பிறரை துன்பப்படுத்துவதற்காக சொல்ல சொல் என்பதனால் அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு தர்மம் கிடையாது அது அதர்மம் போச்சு வள்ளுவர் வள்ளுவர் ரொம்ப அழகா அந்த அறத் அற அறத்துப்பால்ல எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்ல உண்மை என்று சொல்றது எல்லாமே உண்மை பிறருக்கு துன்பப்படுத்தக்கூடிய உண்மையை சொல்லிவிட்டு அது உண்மை நம்ம எடுத்து அது வாய்மை கிடையாது அப்படின்ற வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்ல இல்லையா அப்ப தர்மம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா காலத்தினாலும் இடத்தினாலும் நபர்களாலும் இந்த தர்மம் மாறக்கூடியது ஒரு நபருக்கு ஓரிடத்திலே ஒரு காலத்திலே பொருந்தக்கூடிய தர்மம் மற்றொரு நபருக்கு மற்றொரு இடத்திலே மற்றொரு காலத்திலே பொருந்தாது அப்போ தர்மத்தை அப்ப யார் நிர்ணயிக்கிறது அப்படின்னு கேட்டால் சத்துவ குண பிரதானம் உள்ளவர்கள்தான் நிர்ணயிக்க முடியும் சான்றோர்கள் தான் நிர்ணயிக்க முடியும் இன்னைக்கும் நம்ம வீட்டில் குழந்தைகளை கை குழம்பு பிரசவமாகிற சமயமோ அந்த இதுகளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத டாக்டர்ட்ட கன்சல் பண்ண முடியாது யார்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும் வீட்டில் இருக்க கிளவி கிளவுன்ட்டு தான் கன்சல் பண்ணுவேன் அவங்களுக்கு தெரியும் எது இதை செய்யப்பா இதை செய்ய வேண்டாம் அவங்க சொல்கிற அறிவுரை மிக பொருத்தமாக இருக்கும் அப்போ அந்த சான்றோர்கள் அதுபோல் இந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த சமுதாயத்தில் மூத்த குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு சான்றோன் அவனை போய் அழுகி சில பிரச்சனைகளுக்கு நாம் என்ன கேட்கணும் தீர்வு கேட்கும் அவர்கள் சொல்லுவது மிக சரியாக இருக்கும் வசிஷ்டர் தசரத மகா சக்கரவர்த்தி யாரை தான் அணுகி கேட்குறாரு எதுவும் எடுத்தாலும் வசிஷ்டரை போய் அணுகி இதை செய்யலாமா இப்படி நினச்சிருக்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் போய் கேட்குறார் கேட்டு அவர் சொல்கிற முடிவை என்ன பண்ணுறாங்க பின்பற்றுறாங்க அதுதான் அவங்களுக்கு குலகுரு என்று பெயர் அவர்கள் எல்லாத்துலேயும் தலையிட மாட்டாங்க அரசனுக்கு தேவைப்படும் பொழுது அவனுக்கு ஒரு ஆலோசனை வழங்குவதற்கு வழிகாட்டுவதற்கு அந்த சான்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் அப்போ சான்றோன்னு எந்த வாத்தியார் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸ்கூல் வாத்தியார்னு சொல்கிறோம்ல அவருக்கு ஆசிரியர்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க ஆச்சாரியர் அப்படின்ற சொல்லுதான் எதுவாக மாறிப்போச்சு ஆசிரியர் மாறிப்போ அப்போ அந்த ஆச்சாரியன்றது தான் நல்ல காரியங்களை தர்ம காரியங்களை பின்பற்றி மற்றவர்களை பின்பற்ற செய்வதற்குத்தான் அவனுக்கு என்னென்னு பேர் இருக்கு பேர் ஸ்வயம் ஆச்சாரதி அந்யதா ஆச்சரியத்தை தான் பின்பற்றி கொண்டு மற்றவர்களையும் பின்பற்ற வைக்கக்கூடிய நிலையில இருப்பவனுக்கு தூய தமிழ் சொல்ல சான்றோம் சான்றாக இருப்பவன் இது எப்படியா செய்யறது இருந்தா போறாரு அவர் என்ன செய்யறாரோ அதை பார்த்து செய்ய அவரை போல செய்ய அவரை பின்பற்றி செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நபர் இருந்தார்னா அவர் தான் அப்படி யாருடைய வாழ்க்கை அமைகிறதோ அவர்களுக்கு இன்னைக்கும் சொல்றாங்க அரசியல் இடையிலடையில சொல்ல வேண்டியிருக்கு காமராஜர் போல நாங்க ஆட்சி அமைப்போம்னு இப்போ நம்ம தமிழகத்துல இருக்கவள பெரும்பாலும் சொல்லிக்கிறது இந்த பாரதத்தை பொறுத்தல உள்ள ராமராஜ்யம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்ப இத்தனாயிரம் வருஷம் கடந்தாலும் ஒரு ராஜ்யம் அமையணும்னா யாருடைய ராஜ்யம் மாதிரி இருக்கணுமா ராமராஜ்யம் மாதிரி இருக்கணும்னு சொன்னா அப்ப அந்த ராமராஜ்யம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் காமராஜர் காலம் கடந்து இவ்வளவு வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சி அமைக்கும்னா எதை சொல்றாங்க ஆட்சி போல நாங்க ஆட்சியை கொடுப்போம் அப்ப அந்த சான்று அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள் சான்றோன் அப்படின்றது யாருக்குதான் அந்த சான்றோனாக தகுதி இருக்கிறது சத்துவ குணம் யாருக்கு மிகுதியாக இருக்கிறதோ அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் எதுவாக மாறிவிடுகிறது தர்ம செயலாக அறச் செயல்களாக மாறிவிடுகிறது அப்ப மற்ற நம்ம போல ஆட்களுக்கு சந்தேகம் வந்துடும் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா புரியுதா இந்த கர்ம பூமியில செயல்படக்கூடிய ஒவ்வொன்றும் பரிட்சை எழுதின மாதிரி பரிட்சை எழுதிட்டு வந்து பையன் நல்லா படிச்ச பையன்கள் கூட வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆன்சர் எழுதியிருக்கேன் சரியா தப்பான்னு தெரியல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இல்லையா அது கர்ம பூமியில நாம் செயல்படும் பொழுது நமக்கு என்ன வருது சந்தேகம் வருது இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா இப்படி நடக்கலாமா இப்படி நடக்கக்கூடாதா அப்போ அதுக்கு ஒரு உறுதி தான் அதனால தான் இதிகாச புராணங்களை தரமாக படிச்சுக்கிடணும் அந்த இதிகாச புராணங்களில் எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த காலங்களில் எப்படி எப்படியெல்லாம் அந்த தர்மகாரி தர்மம் அறச்செயல்கள் நடைபெறுகின்றது என்பதை என்ன பண்ணோம் நமக்கு ஒரு தெளிவை அது கொடுக்கும் இந்த காலத்தில் இது சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் இது செய்யக்கூடாது இந்த இடத்துல இது செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் அங்கே தெளிவா இருக்கும் இந்த கதையாவே போகுது வேதா கதை சொல்லலாம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா வேதாந்தம் குறைஞ்சு போயிடக்கூடாது என்னன்னா அஞ்ஞாத வாசம் மகாபாரதத்தில் அஞ்ஞாத வாசம் பஞ்சமா ஆண்டவர்கள் எங்க இருக்கிறாங்கன்றது தெளிவா தெரியும் அந்த அந்த தேசத்துல வேற யாருக்கும் அந்த ரகசியம் தெரியாது இது துரியோகனுக்கு தெரியும் ஆனா பீஷ்மர்ட் இருந்து வார்த்தையை வர வைக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டம் எங்கெங்க தன்னுடைய ஒற்றர்களை அனுப்பி தேசம் முழுவதும் எல்லாம் தேட சுருட்டான் எல்லா ஐம்பத்தி தேசம் சொல்றாங்க எல்லா இடத்துலையும் தேடியாச்சு கிடைக்கல அப்போ அந்த கூட இருக்கக்கூடிய சகுனி சொல்றாரு என்ன சொல்றாரு பீஷ்மாச்சாரியாருக்கு தான் தெரியும் இந்த விஷயம் போய் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் வருத்தரா எப்படி நீங்கள் சொல்லிதான் ஆகணும் எனக்கு ஏதாவது அவருக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்றாரு இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லலை அதுக்கு பதிலாக பஞ்சபாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த தேசத்தில் மாதம் முன் மாறி இது ஒன்று தான் அவர் கொடுத்த குழு இது போதாதான் எனது தர்மரா இது துரியோதனன் மீண்டும் தன்னுடைய ஒற்றர்களை அனுப்பி கணக்கெடுக்க சொல்கிறான் எந்த தேசத்தில் மாதம் பம்மாரி மழை பெய்திருக்கிறது இந்த பருவத்தில் அப்படின்னு விராட தேசத்தில் மாத்திரம் மாதம் பூமாரி மழை அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சா அவனுடைய சேட்டலைட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த இடத்த சுற்றி தன்னுடைய என்ன பண்ணுறான் படைகளை வளைத்து அந்த விராட தேசத்தரசனை வம்புக்களுக்கிறான் இப்படியாக அப்போ பீஷ்மாச்சாரியார் என்ன பண்ணுறாரு சொல்லக்கூடாது யாருக்கு நல்ல விஷயத்திற்காக இது சொல்லக்கூடாது ராஜா கம்பல் பண்ணுறான் அப்போ என்ன பண்ணி ஆகணும் சொல்லணும் சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது புரியுத எப்படி ஒரு இக்கட்டுக்குள்ளே அவர் மாட்டியிருக்கார் அதே மாதிரி அஸ்தனபுர கதையில் திரௌபடி மானபந்தப்படுத்தும் பொழுதும் அவர் கேள்வி கேட்குறா பீஷ்மரை கேள்வி கேட்குறா நீங்கள் எல்லாம் பெரியவங்களாம் இருக்கீங்களே என்ன செய்கிறீங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாரும் தலையை கவிழ்ந்து பேசாமல் இருக்கிறான் ஏன் அந்த சாப்பிட்ட சாப்பாடு யாருடைய சாப்பாடு துரியோதனுடைய சாப்பாடு அவன் ராஜாவா இருக்கிற சமயம் அவனுக்கு எதிராக அங்க ஒண்ணும் செயல்பட முடியாது தர்மத்தை கரெக்டா பின்பற்றுறான் சரியா ஆக எது சரி எது தவறு என்று முடிவு செய்வது நாம பிரஜைகளாகிய நம்ம வேகமா சொல்லிருவான் இவன் பண்ணது தெரியாதா இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நாம பொதுமக்களாகிய நாம் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களை பார்த்து நம்முடைய போக்கு கேட்டார் போல அவங்களை கமெண்ட் ஈஸியாக அடிச்சிடுவான் ஆனால் அந்த பொசிஷனில் உட்கார்ந்து ஒரு முடிவு தான் தெரியும் அவர்கள் எத்தனை சிரமத்திற்கிடையில் எத்தனை சிந்தித்து அந்த முடிவை எடுத்தார்கள் என்பது ஏனோதானோ என்று அந்த பெரிய பதவியில் இருக்கவங்கள என்ன பண்ண முடியாது முடிவு முடியாது ஒரு ஒன்றும் ஒரு சின்ன பிரசிடென்ட்டு ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக இருக்கவங்க கூட ஒரு முடிவு எடுக்கணும்னா அவ்வளோ கோயிலுக்கு சின்ன ஒரு நாயகளுக்கு டிரஸ்டியா இருப்பாங்க ஒரு ஒரு திருவிழா கொண்டாடுறதுன்னு சொன்னா அங்க ஒரு மீட்டிங் போட்டு முடிவெடுக்கிறதுக்குள்ள தெரியும் எத்தனை பக்கத்துக்கு ஆள் என்ன பண்ணுவாங்க இழுப்பாங்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத்துல வீட்டுல ஒரு விசேஷம் வைக்கணும்னு சொன்னா அதுக்கு தன்னுடைய குடும்பத்தாரருடைய ஒப்புதல் வாங்குறதுக்குள்ள எப்படி இருக்கும் ரொம்ப சிரமப்படுறேன் அப்போ ஒரு தேசத்தை ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்திருக்க கூடியவர்கள் முடிவு எடுக்க வேண்டும் என்றால் யாருக்குத்தான் தெளிவான முடிவு கிடைக்கும் சொன்னா யார் ஒருவர் சத்துவ குண பிரதானியாக இருக்கிறாரோ அவர் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கும் தர்மம் சார்ந்ததாக இருக்கும் அதான் தர்மம் மிகும் சத்துவம் மேலான அவர் சண்மார்க்கம் சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டா அதுதான் தெய்வ சம்பத்து அங்க அங்க வந்து இறைவனுடைய தெய்வங்களுடைய வெளிப்பாடு அதுல இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஏதாவது மழை வா அப்படின்னு சொன்னா மழை வருது இல்லையா சான்றவர்கள் இருக்கிற இடத்துல இப்ப நாம கண் கூட பார்த்தோம் வைகை பெருவழா நடத்தினோம் நடத்துறப்ப ஒரு சிலர் அம்மாவாரெல்லாம் வந்திருந்தாங்க கட்டாந்தடையாத ஆரம்பிச்ச வைகையில சாக்கடைலாம் ஓடிச்சு எல்லாரும் கேள்வி என்னது வெறும் சாக்கடை ஓடுற இந்த நதிக்கு போய் விழா எடுத்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வேலை ஏதாவது வேணும்னு செய்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஆனாலும் நம்மளுடைய அந்த எடுத்த அந்த காரியத்தை விடாமல் செஞ்சோம் எத்தனை பேர் எல்லா ஆதீன குரும சன்னிதானங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லா மடாதிபதிகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ரொம்ப பேர் எல்லாம் வந்தாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க வேத மந்திரங்கள் திருமுறைகள் முழங்க தினந்தோறும் பன்னெண்டு நாளும் அதற்கு பிரார்த்தனை நடந்துச்சு பலன் என்ன ஒரு ஒரு மாதம் தாண்டி வைகையில் பெருவெள்ளம் வைகையில் பாத யாத்திரையிடம் தொடங்கின இடம் வந்து அந்த இது மூல வைகை அப்படின்னு சொல்கிற இடத்துல தொடங்கி வைகை டேம் வரைக்கும் உள்ள இடத்துல வெறும் ஆறு மட்டும்தான் இருந்துச்சு மணல் மட்டும் அங்கே நல்ல வேலைக்கு அங்கே சாக்கடை எல்லாம் கிடையாது என்ன மட்டும் வெறும் மணல் மாத்திரம் இருந்தது இந்த ஒரு மாதம் வைகை பொருளா முடிந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி முடிஞ்சிச்சு விழா அது முடிந்து ஒரு மாதத்திற்குள்ள மூல வகையில் வெள்ளம் வையை டேம் வரைக்கும் வெள்ளம் ஓடுது அப்படின்னு கேள்வி அடுத்த மாதத்துல வையை டேம் நெறஞ்சு மதுரையில் வெள்ளம் மதுரை மாநகரத்திற்குள்ள வெள்ளம் போய் தெப்ப குளமெல்லாம் நிரம்பி சுற்றி இருக்க கண்மாய்கள்லாம் நிரம்பி இது வரைக்கும் பரமக்குடி ராமநாதபுரம் வரைக்கும் தண்ணீர் விவசாயத்திற்கு திறந்து விடப்படுகிறதுனா அப்போ யார் நம்மளை அங்கே கேலி அவங்க எல்லாம் அப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க ராமே உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வீண் போகவில்லை எல்லார் அதில் வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் உள்ளம் புவந்து பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்கல்ல நம்ம ஊரில் வைகையில் தண்ணீர் பெருகணும் அப்படின்னு நினச்சி உலம் உழந்து அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்குரிய பலன் கைமேல் கட்டுகிறது ஆக சத்துவ குணத்தில் இருந்து செய்யப்படக்கூடிய செயல்கள் அனைத்துமே அது என்னது தர்ம செயல்களாக அரசெயல்களாக மாறிவிடுகிறது சமார்கமான தெய்வம் அங்க தேவதைகள் எல்லாம் எழுந்தருழுகின்றன தெய்வங்கள் எல்லாம் அங்கே எழுந்தருளுகின்றன அவர்களுடைய ஆசைகள் இருக்கின்றன இன்னைக்கு நம்முடைய பெரிய பெரிய ஆலயங்களை மடங்களை கட்டணும்னு சொன்னா சண்மார்க்கம் சத்மார்க்கத்துல இருந்தவங்க தான் கட்டியிருக்காங்க எத்தனை பொருள்களை செலவழித்து பெரிய மடங்களையும் அஹ் கட்டி கொடுத்திருப்பாங்க இல்லையா அதற்கு பின்னாடி எத்தனை மகான்கள் எத்தனை பேர் அதுக்கு அந்த எண்ணத்தை சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க அப்போ இன்னைக்கு அஹ் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததோட இன்னைக்கு எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா புனர் பண்ணி இன்னைக்கு நல்ல ஜெகஜோதிய கும்பாபிஷேகம் பண்ணி நல்ல வழிபாடுகள் தொடர்ந்து வந்துட்டு அப்ப வீண் போகலை கொஞ்ச நாள் அது நலிவுறுவது போல இருக்கும் மீண்டும் அது தலைத்து விட்டது மறு ரசோ குணமாகில் உலக தேகவாதனையாம் சாத்திரவாதனையும் ஆகும் ரசோ குணம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் செயல் வீரர்களாக கர்ம வீரர்களாக இருப்பார்கள் ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விதத்தில் பற்று ஒன்று தேகவாத வாதனை அப்படின்னு சொன்னால் வாசனை தேக இருக்கும் அல்லது சாஸ்திர வாசனை இருக்கும் அல்லது என்ன இருக்கும் உலக வாசனை இருக்கும் அவர்களுக்கு உலக லோகேஷனாக அப்படின்னா என்னது தேக ஏசனா அப்புறம் சாஸ்திர வித்த ஏசனா மூன்று மூன்று இருக்கு ஏசனாத்திரயங்கள் அப்படின்னு படிக்கிறோம்ல மூன்று ஏஷ ஏடனைகள் இருக்கும் என்னது மனைவி மக்கள் செல்வம் உலகம் ஒரு வாசனை தேகம் ஒரு வாசனை சாஸ்திரம் ஒரு வாசனை உலகம் உலகம் அப்படின்றது அதிகாரம் செலுத்துவது தேகம் அப்படின்னு சொல்றது தன்னுடைய மனைவி மக்கள் அந்த அது சம்பந்தமானது சாஸ்திர வாசனைன்றது அறிவு சம்மந்தப்பட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்றது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று அவர்களுக்கு என்ன பண்ணும் டாமினேட் பண்ணும் அதில் ரொம்ப என்ன பண்ணுவாங்க தங்களை வெளிப்படுத்தி கொள்வார்கள் ஆனாலும் ரஜோகுணம் உள்ளவர்கள் பிறருக்கு நன்மையான காரியங்களைத்தான் செய்வார்கள் ஆனால் அதில் என்ன மட்டும் இருக்கும்னா கொஞ்சம் என்னையும் சேர்த்து சொல்லுங்கன்றது இருக்கும் அவ்வளோதான் இவ்வளோ தூரம் மக்களுக்காக அம்மா அம்மா அம்மானு எல்லா இடத்துலையும் பேரை போடுறாங்க இல்லையா அது ஒன்று இருக்கும் கலைஞர் கலைஞர் கலைஞர் எல்லாத்துலேயும் பேரை போடுறாங்க இல்லையா அது ஒன்று இருக்கும் உலக உலக நன்மைக்காக செயல்படுவார்கள் ஆனால் அதில் எதுவும் சேர்ந்து வரும் தன்னுடைய தான் இருக்கிறேன் என்ற இருப்புத்தன்மையை வெளிக்காட்டுவது அங்கே இருந்து கொண்டே இருக்கும் நம்ம கீழ்மட்ட அளவுலேருந்து இருக்கு ஒரு சின்ன கோயிலுக்கு ஒரு சின்ன டொனேஷன் கொடுத்தாலோ ஒரு ஸ்பான்சர் பண்ணாலோ அந்த பேரை சொல்லலைன்னு சொன்னா அந்த கூட்டத்தில் பெரிய பிரச்சனை பண்ணிடலாம் இவ்வளவு தூரம் செஞ்சு என் பேரை சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எதை காட்டுது தேக வாசனை காட்டுது அது மாதிரி படிப்பு படித்த சான்றவர்களை வைத்து கொண்டு படிக்காதவர்கள் ஒரு விவாதம் செய்யும் பொழுது அந்த படித்த சா என்ன வரும் இவ்வளவு தூரம் நான் இருக்க என்னை மதிக்காம இவங்க இந்த விவாதத்தில் ஈடுபடுறாங்க அப்போ அவங்கள முன்னிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சாஸ்திர வாசனை சாஸ்திர வாசனை எந்த அளவிற்கு போகுதுன்னு சொன்னா தான் படித்த அந்த பாடம் இருக்கே நான் படித்த முறைதான் சரி மற்றவர்கள் அதை விவாதத்திற்கு வல்லும் வரும் பொழுது குதர்க்கம் செய்தாவது அதை என்ன பண்ணி விட்டுருவாங்க அதை தவறு என்று நிரூபித்து விடுவார்கள் அவர்களுடைய புலமையினாலே தர்க சாஸ்திரம் நல்லா படிச்சிருக்கிறதுனால தான் தன்னுடைய சாஸ்திரத்தை நிலைநாட்டுவதற்காக என்ன பண்ணிடுவாங்க குதர்க்கம் பேசியாவது எதிராளி என்ன பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணி ஊற்றுவாங்க அப்படி தான் சங்கரா ஆதிசங்கராச்சாரியா அவர் சென்ற இடமெல்லாம் சமண பௌத்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் சார்வாக்கர்கள் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு சூன்யவாதி எல்லாரையும் சந்தித்து வாதத்திற்கு இழுத்து அப்படி வாதத்திற்கும் பொழுது ஒரு கட்டத்தில் சங்கராச்சாரியாருடைய இந்த சண்மார்க்கம் இருக்கு அதுதான் வெற்றி கொண்டது ரஜோ தான் அப்ரோச் பண்ணுறாரு ஆனால் அந்த இறை சிந்தனை சண்மார்க்கம் சத்துவகுணம் மேலானப்ப ரஜோகுணம் அதுக்குள்ள என்ன ஆகிறது அடங்கி போகுது ஒரு ஸ்டேஜில் அவர்களால் அந்த இரஜோகுணத்தை வைத்து வெற்றி பெற முடியவில்லை சாஸ்திரவாதனை என்ன ஆகிறது தோல்வி அடைந்து விடுகிறது அப்ப இந்த உலகத்தை யார் ஆள்றாங்கன்னு சொன்னால் ஒன்று உலோக வாசனை இருப்பவர்கள் மற்றவர்கள் தேக வாசனை இருப்பவர்கள் மற்றொன்று சாஸ்திர வாசனை இருப்பவர்கள் இந்த மூணு பேருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் உலகம் இருக்கும் உலகம் இருக்கணும் அப்போ சத்துவ குணம் உள்ளவர்கள் அப்பப்போ அவங்கள ரெஃபர் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணிக்கலாம் ஆலோசனைகள் கேட்டுவிட்டு மீண்டும் யார் தான் இந்த உலகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருப்பாங்க ரஜோ குணம் உள்ளவர்கள் தான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள் அடுத்து ஒன்று இருக்கு அருமகனே தமோ குணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே இன்னொரு குணம் இருக்கு அதை தமோ குடம் அது இருட்டு அது மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய அசுர சம்பத்தை கொண்டு வந்தோம் அதான் நம்மளுடைய கதைகள் எல்லாமே எப்படி தான் தேவர்கள் அசுரர்கள் புராணங்களில் பூரா அதுதான் இருக்குது சினிமாவில் பூரா எப்படி இருக்குது நாயகன் கதாநாயகன் வில்லன் இப்படித்தான் படைச்சிருக்காங்க எல்லா அது இல்லாமல் ஒரு படமும் படைக்க முடியாது அது இல்லாட்டா யாரும் ரசிக்கவும் மாட்டான் உலக படைப்பு எப்படிதான் இருக்குது ஒன்று ரஜோகுணம் மற்றொன்று தமோகுணம் இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நான் முந்தி நீ முந்தின் போட்டி போட்டு பார்க்கும் புரியுதா அப்ப அருமகனே தமோகுணம் மேலான போதில் அசூர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே ஆனா தமோகுணம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்படுவாங்க ரஜோகுணம் ஆட்சிக்கு தமிழம் ஆட்சிக்கு வந்தா எல்லாரும் பாதிக்கப்படும் அதனால அரசியல் நமக்கு ரொம்ப முக்கியம் அதாவது ஈஸ்வரனுக்கு சமமாக அரசனை சொல்லுகிறார்கள் அந்த பதவியை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துல எல்லோரும் என்ன பண்ணணும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுல கவனத்தை செலுத்த வேண்டும் செலுத்தி அந்த அரசியலை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும் அது எப்பே எக்கேடு கெட்டாவது போகட்டும் என்று விட்டுட்டவும் சொன்னா அரசியல விட்டுட்டமும் சொன்னா அவர் பாதிக்கப்படுறது யாருதான் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவார்கள் ஒரு ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் வருது தாய் தாய்மாம திரைப்படம் அதுல முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்திருப்பார் நம்பியார் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்திருப்பார் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி நல்லது செய்யணும்னு வந்த ஒரு எம்எல்ஏ அவரு சத்தியரார் முதல்ல ஏதோ ஒரு வழியில் அவர் எம்எல்ஏ ஆகிடுறாரு கூறிட்டு போக்கில் வந்த உடனே நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு நல்ல காரியங்களை முன்வைக்கிறாரு அதற்கு அந்த அந்த உள்ளூர்லையே அதற்கு எதிர்ப்பு கிளம்பி அவருக்கு எதிராக மக்களை திசை தீர்ப்பு மடம் ஒடித்து போன அந்த புதிதாக இடைத்தேர்தலில் வென்ற எம்எல்ஏ முதலமைச்சரை பார்த்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போகிறார் கொடுக்கிறப்ப அப்போது அதை வாங்கிட்டு அந்த முதலமைச்சர் சொல்லுவார் தம்பி நாங்களும் இதே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் நல்லவங்க அரசியலுக்கு வரணும் தம்பி வந்து நல்லவங்களாவே தொடர்ந்து இருக்கணும் அப்படின் அப்ப அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அரசியலுக்கு நல்லவர்களெல்லாம் வர வேண்டும் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் ஆக அரசியல் வந்து நாம அணுக முடியாத இடம் சொல்லி எல்லோருமே கைவிட்டுட்டோம்னா அரசியல் சாக்கடை என்று நாம ஒதுக்கி தள்ளிவிட்டோம் என்றால் அரசியலை யார் சென்று சூழ்ந்து கொள்கிறார்கள் என்றால் தமோ குணம் உள்ளவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணிக்கிறாங்க சூழ்ந்து கொள்கிறார்கள் கடைசியில எல்லாருக்கும் துன்பம் வர்றது இந்த துன்பத்துக்கு விடிவு காலமே இல்லையானு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க புலம்ப அதாவது ஒரு ஒரு காலத்துல நம்முடைய மக்கள் எப்படி இருந்துட்டாங்கன்னு சொன்னா ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு நம்ம தொழில் நம்ம வீடு நம்ம ஜாதி அப்படின்னு இருந்துட்டோம் அதனுடைய பலன் என்ன ஆகிருந்துச்சு நம்மளை யார் யாரோ வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க ஆண்டு விட்டு போய்விட்டார் அப்போ அந்த பொதுவான விஷயங்களில் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு சத் விஷயத்தை சிந்தித்திருந்தால் பொதுவான அரசியலுக்காக சிந்தித்திருந்தால் நம்முடைய நாட்டை இன்னும் என்ன பண்ணியிருக்கலாம் இன்னும் ஒரு ஒரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல விதத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆக இதெல்லாம் சமுதாயத்தை பற்றிய பேச்சு இதுவே அப்படியே நமக்குள்ள பேசணும்னு சொன்னா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் தமோகுணம் ராஜோகுணம் சத்துவகுணம் இருக்கு அப்ப தமோகுணம் இருக்கும் பொழுது மற்றவர்களை துன்பப்படுத்தும் காரியங்களில் ஈடுபட்டு விடுகிறோம் சத்துவ குணம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இனிமையுடையவர்களாக நடக்கிறோம் ராஜோகுணம் இருக்கும் பொழுது செயல்பாடு உடையவர்களாக அப்ப எந்த குணம் நம்ம மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம தினந்தோறும் ஒரு சார்ட் ஒரு டைரி ஒண்ணு குறிச்சுக்கணும் அந்த டைரியில் காலையில் விழித்தெழுந்ததிலிருந்து இரவு உரங்க செல்லும் வரையிலும் நம்முடைய எண்ண ஓட்டங்களையும் செயல்பாடுகளையும் ஒரு குறிப்பிடுத்து கொண்டே வர வேண்டும் குறிப்பிடுத்து கொண்டே வரணும் இது மாதக்கணக்கில் தொடர்ந்து வரும் பொழுது ஒரு ஒரு வரைபடத்திலே இட்டு பார்க்கும் கிராஃப் இட்டு பார்க்கும் தெரியும் நம்முடைய மனம் எந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடுடையதாக இருக்குது நம்முடைய செயல்பாடுகள் எதில் அதிகமாக ஈடுபடுகிறோம் அப்படின்றத பார்த்துட்டோம்னா நாம் சத்துவ குணப்பிரதானியாக ரஜோ குண பிரதானியாக தமோகுணப்பிரதானியான்னு சரியாக என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு இதுக்கு எப்படி இந்த டைரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பகவத்கீதை அதுக்கு ஒரு நல்ல என்ன சொல்லலாம் ஒரு கைட் புக்கு மாதிரி இருக்குது பகவத்கீதையில் இந்த மூன்று குணங்களாக நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் என்ன பண்றாங்க மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க மைண்ட ஸ்கேன் பண்றதுக்கு எது தேவைப்படும் மிஷின் ஒன்றும் பண்ண முடியாது எதா பண்ணணும் மனத்தை ஆஹ் ஆராய்ச்சி செய்வதற்கு நம்முடைய மனதிலே எப்படி என்ன ஓட்டங்கள் இருக்கின்றன என்று ஆராய்ச்சி செய்வதற்கு யாரால் முடியும் இன்னொரு மனத்தினால் முடியும் அந்த மனமும் எப்படிப்பட்டதா இருக்கணும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ல ஒரு எக்ஸ்பர்ட் சான்றோனா இருந்தா முடியும் அப்படி இல்லாட்னா யார்தான் பண்ணி பார்க்கணும் நாமளே நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இந்த அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆத்ம சாதகர்கள் ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சுவாமி சிவானந்த மகாராஜ் ரிஷிகேஸ்து சிவானந்த மகாராஜ் அவர்கள் அவருடைய பிரம்மச்சரிய ரகசியம் பிரம்மச்சரியத்தின் ரகசியம் என்ற நூல் போட்டிருக்காங்க அதில் பின்பக்கத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரி அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்டை சேர்த்துருப்பாங்க அந்த சார்ட்டை நாம் என்ன பண்ணிக்கணும் போட்டு நாம் தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம உள்ளூர் டைரியில் குறிக்கிறோம்ல பால் கணக்கு செலவு கணக்கு ஊருக்கு போய்ட்டு வந்ததெல்லாம் எழுதுகிறோமே இப்போ புரியுதா அந்த டைரியே நம்மளால் என்ன பண்ண முடியாது வருஷம் பூரா அந்த டைரி எழுதுகிறவங்க யாராவது இருக்காங்களா யாராவது இருக்காங்களா ஒரு ஒரு பத்து நாள் எழுதுவாங்க இல்லை ஒரு மாதம் எழுதுவாங்க அப்புறம் கேப் விழுந்துடும் அப்புறம் அது அப்படியே கிடக்கும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ரஃப் எடுத்து எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு யாருமே அவர்களுடைய நாட்குறிப்பை முழுமையாக பயன்படுத்துவதே இல்லை அது எதை காட்டுகிறது என்றால் மனம் ஏதோ ஒரு விஷயத்துல முழுமையாக ஈடுபட மறுக்கிறது அப்ப ஸ்பிரிச்சுவல் டைரி என்பதை ஆன்மீக குறிப்பேடு அதை ஒவ்வொருவரும் ஆண் ஆத்மசாதர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தியே தீர வேண்டும் அப்படி பயன்படுத்தினால்தான் தான் எந்த குணங்களில் அதிகமாக ஈடுபடுகிறேன் நான் என்ன குணத்தை உடையவனாக இருக்கிறேன் நான் என்ன செயல்பாடுகளை உடையவனாக இருக்கிறேன் என்பதை நமக்கு நாமே விளங்க சரியாக காட்டி கண்ணாடி போல காட்டி கொடுத்துடும் அந்த ஸ்பிரிச்சுவல் டைரியை நாம் ஒரு குறிப்பாக எடுத்துக்கணும் மனதின் என்ன ஓட்டங்களையும் வரிசைப்படுத்தணும் நான் ஈடுபடும் செயல்பாடுகளை வரிசைப்படுத்தணும் அதை வந்து நல்லதாக கெட்டதா நம்ம மனசுக்கு புரிஞ்ச மாதிரி குறிப்பெடுத்து வச்சுக்கணும் அதை நாளடைவில் அதை ஒரு வரைபடத்தில் கிராஃபில் இட்டு பார்க்கும்பொழுது தெரிஞ்சு போயிடும் நாம் எப்படிப்பட்ட எண்ண ஓட்டமுடையவர்களாக இருக்கிறோன்றது நம்மளை நாமளே குறிப்பிடுத்து இந்த ஒவ்வொருத்தரும் இந்த மனதை பற்றி இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டால்தான் இந்த மனதை எப்படி அடக்குவது மனதை காற்றினால் அலைக்களிக்கப்படாத தீபச்சுடர் எப்படி இருக்கிறதோ மனதை அதுபோல சஞ்சலமற்றி இருக்கச் செய்வது எப்படின்னு கேள்வி இல்லையா இந்த மனதை இப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் பொழுது தானே மனம் என்ன ஆகிறோம் அடங்கி போய்விடும் இதுக்கு இந்த இதை பின்பற்றுவதற்கு ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் இந்த டைரிய ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம இடைவிடாமல் தொடர்ந்து இந்த டைரிய மெயின்டைன் பண்ண யார் முடியுதோ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து யார் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களை அந்த மூணு வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப மனம் அடங்க பெற்றவர்களாகவே இருப்பார்கள் இது செஞ்சு பார்த்த பின்னாடிதான் சொல்லணும் இதை இதை நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் செய்து பார்த்து ரிசல்ட்டை சொல்லணும் அப்ப மனம் அடங்க பெறும் அந்த அடங்கிய மனத்திலே இந்த நாம் இப்போ ஒரு ஆத்மவிசாரம் மேற்கொண்டிருக்கிறோம் இல்லையா இந்த ஆத்மவிசாரமானது இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானமானது என்ன பண்ணிறோம் தெளிவாக பிடிபடும் எப்படி அந்த சளனம் இல்லாத நீரிலே அழுக்கில்லாத நீரிலே சூரியனுடைய பிரதிபிம்பம் முழுமையாக தென்படுவது போல இந்த அடங்கப்பெற்ற மனத்திலே என்ன கிடைக்கும் நம்முடைய சொரூபம் பிரதிபலிக்கும் அதுதான் சமாதி அவஸ்தை இந்த இப்ப சாமி நான் இப்ப என்னை பொறுத்தவரை இருபது வருஷம் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கான் இப்போ ஒரு சிலர் நாற்பது வருஷம் ஒரு சிலர் அறுபது வருஷம் வேதாந்தம் படிச்சவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க இவ்வளவு வருஷம் படிக்கிறவங்க சாமி இன்னும் மனசு எப்படித்தான் இருக்குது ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியலையா அதை வந்து கொண்டு வர முடியலையா அப்படின்றது நம்ம கேள்வியா இருக்கு அப்ப என்னன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்படுது ஏதோ ஒன்று குறைவா இருக்கு என்ன குறைவா இருக்கு அப்படின்னா ஆதிசேஷனுக்கு தலைவலி படுத்திருந்தாலே யார் திருமாலுடைய படுக்கையாகிய பாம்பு படுக்கையாகிய ஆதிசேஷன் அவருக்கு என்ன பண்ணிடுது தலைவலி வந்துடுது அது எப்படிப்பட்ட தலைவலியாக தீராத தலைவலி வந்துடுது ஆதிசேஷன் யாரு பெரிய கடவுளுடைய படுத்திருக்கக்கூடிய படுக்கை அப்போ அவருக்கு மருந்து சொல்றதுக்கு எங்கேருந்தெல்லாம் ஆழ்வு வருவாங்க உலகத்திலே பெஸ்ட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அது அப்பல்லூர்லேருந்து வருவாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையிலேருந்து கூட வந்துருவாங்க எல்லோரும் வருவாங்க எல்லாத்துக்கும் பெரிய மருத்துவமனை வச்சுருக்க ஒரு அவரே வந்துட்டார் ஏன்னா பெரிய இடம் இல்லை உடனே பார்க்கணும்னு சொல்லி அவரே வந்துட்டார் வந்து எல்லாம் நாடி குடிச்சு பார்த்தாச்சு மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணியாச்சு மருந்து கொண்டு வந்து கொடுத்தாச்சு ஆதிசேசனை கையோடு சாப்பிட சொல்லியாச்சு திருமாவளுக்கு தூக்கமே வரலை ஏன்னா படுக்கை ஒழுங்காக இருந்தால் தான் தூங்க முடியும் அவர் அப்படி ஒரு ஓரமா தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்காரு இது ரெடியாகட்டும் படுக்க அப்புறம் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்ப எல்லாரும் ஒரே கரைச்சலா இருக்கு மருந்து கொடுத்துட்டாங்க மருந்தை சாப்பிட்றார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அவருடைய தீராது தலைவலி தீர்ந்த இல்லை இனி தன்வந்திரியை கூட வேற டாக்டருக்கு எங்க உலகத்துல போறது உலகத்துக்கு டாக்டரே தன்வந்திரி இன்னும் அப்படி யோசனை போயிட்டு இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில குழப்பமா இருக்கு அந்த வழியை அகத்திய மாமனிவர் வந்தார் அவரும் பார்க்குறார் என்னை எட்டி பார்த்துட்டு என்ன உரை கரைச்சார்னு கேட்குறார் இந்த மாதிரி திருமாவளைய படுக்கையாகிய ஆதிசேடனுக்கு ஈராத தலைவலி தன்வந்திரியை மறுத்து கொடுத்து பார்த்தார் ஈர அப்படின்னா உள்ள வந்து பார்த்தார் ஏற இறங்க பார்த்தார் தன்வந்திரியை பார்த்தார் இவர் ஆதிசேஷனை பார்த்தார் ஆதிசேஷன் நாடியை பிடிச்சு பார்த்தார் அப்புறம் மருந்தை பார்த்தார் சரியான மருந்து அப்புறம் என்ன குணமாகலன்னு சொல்றீங்க நான் ஆமாசாமி நானும் சாப்பிட்டு சாப்பிட்டு பாக்குறேன் இன்னும் குணமாக மாட்டேன் அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணேன் என்ன அந்த மருந்தை எடுத்து ஆதிசேகனுடைய வாயை நல்லா புழக்க வச்சு என்ன பண்றாரு பள்ளியிலேயே படாமல் எதுக்குள்ள போடுறாரு தொண்டைக்குள்ள ஊற்றி தண்ணியை ஊத்திட்டார் இப்படி ரெண்டு மூணு தடவை செஞ்ச உடனே தலைவலி தீர்ந்து விட்டார் மருந்தெல்லாம் மாத்திர ஒரே மருந்து ஆனால் கொடுத்த விதமும் எப்படி இருக்கு பல்லுல படாமல் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏன்னா அகத்திய மாமனியோர் அதே மருந்து கொடுத்தா குணம் ஆயிருச்சுன்னா என்ன பிரச்சனை என்ன ஆவிசேஷனுக்கு பல்லுல என்ன இருக்குது இருக்குது எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த விஷமும் கலந்து போய் என்ன பண்ணிடுது அந்த மருந்தை முறித்து விடுகிறது என்ன இவ்வளவு தூரம் எல்லா ஒத்துழைப்பு நல்கியும் அது குணமாகலையா நாமளும் அறுபது வருஷம் வேதாந்தம் படித்தாலும் நாற்பது வருஷம் வேதாந்தம் படித்தாலும் முப்பது வருஷம் வேதாந்தம் படித்தாலும் என்னது பல ஜென்மங்களாக வேதாந்தம் படித்தாலும் என்ன கலந்துடுது இதில் ஜீவபாவனை கலந்து விடுகிறது இந்த ஜீவபாவனை எச்சரிக்கையாக அதில் கலக்காமல் பார்த்துக்கணும் அது இந்த இது போல் நம்முடைய சுய பரிசோதனை செயல்பாடுகளிலே தெரிந்துவிடும் மனம் எந்த போக்கில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆத்மவிசாரம் செய்யும் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்டு நின்று ஆத்மவிசாரம் செய்யும் பொழுது அந்த மருந்து என்ன பண்ணிடும் ஆத்மவிசாரம் அந்த பிரம்ம வித்யா பிரம்ம ஜானமானது சரியாக செயல்படும் இல்லைன்னா அது அந்த ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணக்கூடாது கம்ப்யூட்டரில் அந்த ப்ரோக்ராமை டெலிட் பண்ணக்கூடாது அப்படியே பத்திரமா இப்போ தான் வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்க செக்யூரிட்டி காண்டி நிறைய ப்ரோக்ராம்களுக்கு செக்யூரிட்டிக்குன்னே தனியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்களே எதையுமே என்ன பண்ணக்கூடாது அழிக்க விடாதான் அப்ப முதல்ல அந்த சேஃப்கார்டு எதுன்னு பார்த்தா அதை முதல்ல அடிச்சிடணும் இருக்கே அதுதான் கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கிறது ஜீவ முதல்ல விளக்கி விட்டால் எல்லாம் ஒன்சென்றால் நாசமாகிவிடும் ஆக மனது சத்துவ ஸ்வரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் ஓம் தனது சண்மார்க்கு மாத்திக்கணும் சண்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோகுணமும் ரசோகுணமும் சமிக்கும் பின்னை கண பரிணாமம் சரணம் போம் போனக்கால் களங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் அப்படியான் பிரமத்து ஒன்றாய் நிருவிகற்ப சமாதியிடையே நிற்கும் தானே நல்ல சமாதி அவசைக்கு இவ்வளவு சுருக்கமா ஒரு பாட்டுல மூன்று குணங்களை சொல்லி ரெண்டாவது பாட்டுல முடிவே சொல்லிட்டார் மனது சத்துவஸ்வரூபம் இயல்பாகவே மனமானது குழந்தைகளை வயது உதிர்ந்தவர்களை பார்த்தா தெரியும் எனது பச்சை குழந்தைய யாரு பார்த்தாலும் என்ன பண்றோம் எடுத்து கொஞ்சம் அந்த எடுத்து கொஞ்சம்ன்ற அந்த உணர்வு குழந்தையினுடைய அழகினால் வருகிறதா அதனுடைய மனதின் சத்துவஸ்வரூபத்தினால் வருகின்றதான்னு பார்த்தா மனதினுடைய சத்துவஸ்வரூபம் அதுக்கிட்ட இப்போ ரஜோகுணம் தமோகுணம் இல்லை சத்துவ குணம் மாத்திரம் இருக்கிறது அந்த சத்துவ குணம் மற்றவர்கள் என்ன பண்ணுது யாரை பார்த்தாலும் இழுத்துறது அந்த குழந்தையை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சிருக்கட்டா அப்படின்னு கேட்குறேன் அது லேசை ஒரு சிரிப்பு சிரித்து எல்லோரும் என்ன பண்ணியிருந்தோம் அந்த குழந்தை மயக்கில் எத்தனை பெரிய போராளியாக இருந்தாலும் குழந்தைன்னு சொன்னால் அதுக்காண்டி மனம் இறங்கிடுறேன் இல்லையா அது போல வயது முதிர்ந்தவர்களும் அதுல எப்படிப்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து சிறந்த பலமாகி போனவர்கள் அவங்கள பார்த்தாலும் ரொம்ப பேர் பார்த்துருக்க அந்த பெரியவங்கள பார்த்துட்டு தான் வேலைக்கே முக்கியமானவங்கள பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டுதான் வேலைக்கே திரும்பி வந்தா அவங்களை வந்து பார்ப்பான் கோயில்ல சாமியை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க அவங்களால எந்த பிரயோஜனம் இருக்காது ஆனா அவங்கள பார்த்தாலே மனசுக்கு எப்படி இருக்குவான் இப்படி நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறோம் ஆஹ் வேறொரு குடும்பத்துல அந்த முதியவர் இருப்பாரு சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அவங்கள போய் என்ன பண்ணிட்டு வருவாங்க பார்த்து அவங்கள போய் கும்பிட்டு வருவாங்க அவங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வருவாங்க என்ன காரணம்னு சொல்ல முடியாது என்ன காரணம் அதுனா அவருடைய சத்துவ குணம் அது போல நம்ம நெருக்கிய வட்டாரத்துல ஒரு பாட்டி அம்மாவை பார்த்துருக்குறோம் நூறு வயசு வரைக்கும் இருந்திருக்குறாங்க ஒரு ஆறு கிராமங்கள் சேர்ந்த அந்த குடும்ப தொகுப்பு அதுல அந்த அம்மா வயசுக்கு மூத்தவங்க கூட இருந்திருக்காங்க ஆனா யாரும் யாரையும் போய் பார்க்கணும்னு யாருக்கும் தோணுனதில்ல ஆனா இந்த அம்மாவை ஏன்னா அவங்க நாலு வார்த்தை கேட்பாங்க நல்லா இருக்கியாப்பா பேரை சொல்லியே கேட்பாங்க எப்படிப்பா இருக்க அந்த அவங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது வந்து சொல்லி அந்த பிரச்சனை சரியாயிருச்சா நாலு தெ நாலு சொல்லி விசாரிப்பாங்க அவ்வளவுதான் எல்லாரும் அந்த நாலு வார்த்தை அவங்க கேட்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வந்து அவங்கள பார்த்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க முகமணர்ச்சியா பேசுறதும் ஒரு ஆசியூரை வழங்குவதுமே நமக்கு எப்படி இருக்கிறாங்க ஆனந்தமா இருக்கு சொன்னா அந்த பாட்டி அம்மாவுக்கு என்ன இல்ல ஆஹ் ரஜோகுணமும் தமோகுணமும் நீங்கி அஹ் மற்றவர்களுடைய நன்மையை விரும்புவதாக எப்பயும் எப்படி இருக்கிறாங்க ஒரு சாந்த ஸ்வரூபியாக ஒரு ஆனந்தமா முதல்ல தானே சந்தோஷமா இருந்தாலன்னா மத்தவங்களை சந்தோஷமா சொல்ல முடியும் நாங்க வந்துட்டிங்களா நீங்களும் வந்துட்டீங்களா என் பிரச்சினையை கேளுங்கன்னு சொல்லி யாரிச்சா யார் போவாங்க இங்கே போக மாட்டேங்க நான் ஆனந்தமா இருந்தேன்னா வர்றவங்கள்கிட்ட விடுப்பா விடுப்பா அதெல்லாம் சரியா போயிரும் சரியா போயிரு அந்த பாத்தியமா அதை சொல்லுவாங்க அந்த கவலை ஒரு சரியா போயிடுவோடு பார்த்து விடறாரு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டுட்டு போனவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்த உடனே இன்னும் மேலும் மேலும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்கள பார்த்து வர்றாங்க சத்துவ குணம் அப்ப மனது சத்துவஸ்வரூபம் குழந்தையாக அது அது வந்து விஷய உலக விஷயங்களை பற்றி அறிவு பெறுவதற்கு முன்னால் அந்த குழந்தைக்கு சத்துவ குணம் பிரதானமாக இருக்கிறது முதியோர்கள் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து சிறந்த நடுநிலையில் உள்ள சான்றோர்களுக்கும் சத்துவ குணம் பிரதானம் இருக்கிறதுனால அந்த ரெண்டு பேரையும் உலகத்துல எல்லோரும் என்ன பண்றாங்க போய் இன்னும் ஆச்சரியம் என்னன்னா கூட குழந்தை ரொம்ப குறைக்கிற சேட்டம் பண்ற நாய் குழந்தையை பார்த்தா என்ன பண்ண பார்த்துக்கீங்களா பக்கத்துல போய் அவர் கூட விளையாண்டுகிட்டு இருக்காரு நம்மளை பார்த்தா கடிக்க வரோம் ஆனால் அந்த குழந்தைய பார்த்தா அது கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த குழந்தைய அதனுடைய வாயில் பல்லலை க இழுக்கும் ஒன்றுமே செய்யாது பார்த்துருக்கீங்களா அதுபோல மூத்தவர்கள் சான்றவர் பெருமக்களை ஞானிகளை பார்த்தாலும் நான் என்ன பண்ணாது கொடிய மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய அந்த நச்சுத்தன்மையை விட்டுவிட்டு அங்கே சாந்தமாக இருக்கும் அது எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் சத்துவ குணத்திலே பிரதானமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அப்போ ஒவ்வொரு ஜீவாத்மாவின் மனதின் சொரூபமே எதுதானாம் சத்துவ குணம் தான் அப்போ என்ன நடந்துச்சு ரஜோகுணமும் தமோ குணமும் எப்படி ஆச்சு நாம் உலக வாழ்க்கையில போய் சேர் சகதியை என்ன பண்ணிக்கிட்டோம் அப்பிக்கிட்டோம் அதுக்கு கடவுள்கிட்ட போய் முறையிட முடியாது நீயாதான போன நீயாதான சேவ சகதியை என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்பிட்டு வந்துருக்காரு மற்ற இரண்டும் வந்து கலந்தன இவன் விளையாட போனா கரும பூமியில விளையாட போனா போன இடத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டான் சேகரிச்சுக்கிட்டான் திரும்பி வரும் பொழுது அந்த தூய்மை தன்மை மாறிவிட்டது வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போம் என்ன போயிடும் நீக்கிட்டால் மட்டும் இருக்கப்புறம் இருக்கும் ஆனா எடுத்துடலாம் எடுக்க முடியாது எதை மட்டும் எடுத்துடலாம் ரஜோகுணத்தை தமோகுணத்தை எடுத்துடலாம் தனது சன்மார்க்கத்தை விடாது இருந்த போது தமோகுணமும் ரஜோ குணமும் சமைக்கும் அப்ப எது பற்றுக்கோடு அப்படின்னா நறல்கள்ல்கள் உடனே நாம வந்து நம்ம காசு பணத்தை டொனைட் பண்ற விஷயம்தான் அறச்செயல்கள் நினைச்சிட கூட தர்மம் அப்படின்னு சொன்ன உடனே நாம நினைக்கிற தர்மம் பண்ணுங்க அப்படின்னா எது கொடுக்கறது காசை கொடுக்கறது மட்டும்தான் தர்மம் பண்ணுங்கன்னு அப்படி ஆனா விஷயம் அது அல்ல நற்செயல்களில் ஈடுபடுவது நல்ல சிந்தனை படைத்திருப்பது அனைத்துமே அறம்தான் செய்வது நல்ல வார்த்தைகளை கொடுப்பது எல்லாமே என்னதான் தர்மம் தான் பிறருக்கு பயனுள்ள வகையிலே பிறரை துன்புறுத்தாத வகையிலே நம்முடைய கர்மம் அமைந்திருக்குமானால் அதுக்கு என்னன்னு பேரு தர்மம் நாம இந்த கர்ம பூமியில ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் என்ன பண்றோம் செயல்பட வேண்டும் செய்ய நெக்சித் க்ஷணம் அப்படி ஜாதுதிஷ்டத்தை கர்ம கருத்து ஒரு க்ஷணம் கூட யாரும் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது இது பொதுவான ரூல்ஸ் விதி இப்போ அந்த செயல்நிலை செய்யும் பொழுது பிறரை துன்புறுத்தாமல் இருந்தோம்னு சொன்னாலே அதுவே தர்மம் சிலரை சொல்லுவாங்க கேள்வி என்ன சொன்னாங்க நீ ஒன்று செய்யலண்டா நீ சும்மா இருந்தால் போதும்னா சிலர் வந்து நான் ஏதாவது வந்து உதவி பண்ணட்டா உதவி பண்ணட்டான்னு வந்து கேட்பாங்க எல்லார்ட்டையும் உதவி கேட்டக்கூடாது சிலர் வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க ஓத்திரம் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா உட்கார்ந்துருந்தாலே நீ எனக்கு செய்யக்கூடிய உபகாரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கர்மம் வினைகளில் ஈடுபடும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் நாம் ஈடுபடக்கூடிய கர்மங்கள் அனைத்துமே என்னதான் தர்மம் அதிலும் பிறருக்கு நன்மை விளைவிப்பதாக இருந்தால் இன்னும் ஒரு கொடி மேல போய் அது மிக முக்கியமாக பேசப்படும் தனது சண்மார்க்கத்தை விடாது இருந்த போது அப்ப நாம ஒரு இலக்கு வச்சுக்கணும் அதான் சண்மார்க்கம் சண்மார்க்கம்ன்ற சொல்லு வள்ளுல் குருமான் ஏன் அதை எடுத்தாருன்னா எல்லோரும் சத்துவ குண பிரதானமாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் அதை என்ன பேர்னு வச்சாரு சன்மார்க்கம் பேரூர் சாந்தலிங்க அடிகளா சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் வந்து சத் சத்வித்யா சன்மார்க்க சங்கம்னு பேர் வச்சாங்க அவங்க வீர சைவம் அங்க அந்த மடத்துல இருக்கக்கூடிய சாந்தலிங்க பெருமானார் என்ன எழுதியிருக்கிறாங்க சசிவண்ணம் வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் என்ற ரெண்டு நூலை எழுதியிருக்காங்க அது நம்ம வேதாந்த சாஸ்திரத்துள்ள இருக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய அஹ் குரும சன்னிதானங்கள் சைவ பிரதானமாக எல்லா காரியங்களும் செய்து கொண்டு ஆனால் பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு சத்வித்யா சண்மார்க சங்கம் அப்போ அந்த சண்மார்க்கிற சொல்லுக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நம்மை எது ஒன்று சத்துவ குணத்தில் ஈடுபடுத்துகிறதோ சத்துவ குண பிரதானமாக நிறுத்துகிறதோ அந்த மார்க்கத்திற்கு என்னது சண்மார்க்கம் என்ற பெயர் நாம் சண்மார்க்கம்னோடனே வள்ளலாருடைய பக்தர்கள் எல்லாம் கண்மூடியாக சொல்லிடக்கூடாது என்ன சொல்லிடக்கூடாது அது வல்லா சொன்ன சன்மார்க்கம்தான் சொல்லிட கூடாது எல்லா மதத்திலும் எல்லா பெ பெரியோர்களும் எதுக்குத்தான் வழிகாட்டுறாங்க சண்மார்க்கம் சண்மார்க்கத்தில் செலுத்துவதற்குத்தான் முயற்சி செய்கிறார்கள் எல்லா ஜீவாத்மாக்களையும் சண்மார்க்கிகளாக மாற்ற வேண்டும் என்று தான் எல்லா சமயத்தவர்களும் முயற்சி செய்கிறார்கள் அப்ப தனது சண்மார்க்கத்தை விடாது இருந்தபோது ஏதோ ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒரு நல்ல காரியம் பிறருக்கு துன்பம் விளைவிக்காத ஒரு நல்ல காரியம் ஈடுபடணும் அதோ அது எல்லாம் செய்ய முடியாது நம்ம நூற்று கணக்கில் நல்ல காரியம் செய்ய முடியாது ஏதோ ஒன்று ரெண்டாவது நமக்கு அதில் பிடிப்பு வச்சுக்கணும் இந்த ஆன்மீக வகுப்புகளுக்கு நான் வர்றேன் என்னுடைய குடும்ப கடமைகளை எனது பாரபட்சம் இல்லாமல் செய்வேன் அதுல பாரபட்சம் இல்லாமல் செய்வே ரொம்ப பந்தம் ஆகிடக்கூடாது விட்டுட்டு விலகி ஓடி கூடாது அதான் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலைமையில இருந்து குடும்பத்தினுடைய கடமைகளை செய்யணும் குடும்பத்துல ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வெளியே வர முடியாம ஆட்டிக்கிறவங்க ரொம்பவே அதுலேயே உள்ளேயே போய் மூழ்கி போனவங்க ரொம்பவே குடும்ப பிரச்சனைகள் தாங்காம மந்த ஓடி வந்தவங்க எத்தனையோ வேற அதுல கை பின்னாடி அதையும் சொல்ல போதும் என்னது இந்த வெந்துயர் வரும் பொழுது விட்டு வரணும் மந்த வைராகியத்துக்கு வேற சொல்லி இருக்கு பின்னாடி எடுத்தது கரெக்டா வரும் எடுத்து மந்த வைராகியத்துக்கு வேற சொல்லி இருக்கு நீங்க சொல்றது வந்து சன்னியாசம் புகுறதுக்கே சொல்றது என்னது வெந்துயரம் வரும் பொழுது அது அடுத்த வார்த்தை சொல்லணும் முக்கியமான குடும்பத்தை வெறு வரும் விராகம் அந்த அருமையை அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க வெந்துயரம் வரும் பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம் இதை கணக்குலயே எடுத்து கூட கூடின்றாரு ரொம்ப பேர் நம்ம கிட்ட வர்றப்ப இந்த கேட்டகரிக்குள்ளதான் வருது என்னது வீட்டுல பிரச்சனை விட்டுட்டு ஓடி வரணும் ஏதாவது இடம் கிடைக்குமா உங்க மதத்துல உங்க ஆசிரமத்துல ஏதாவது இடம் கிடைக்குமா ஆசிரமத்துல பெரிய மனசு பண்ணி இடம் கொடுத்தாச்சு சாமி இருக்காங்க எவ்வளவு இடம் எங்கே வேணாலும் தங்கிக்கப்பான்னு சொல்லிட்டேன் விட்டு வந்த ஒரு பிரச்சனை இருக்க அங்க விட்டுட்டு வந்தாச்சு இங்க வந்த இடத்துல அதே பிரச்சனை வேற ஒரு ரூபத்துல வடிவெடுத்து திரும்ப சாமி கிட்ட போய் நிக்கிறது என்னது சாமி அவன் அவன் பேசுறது கொஞ்சம் சரியில்லை நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையை விட்டு வந்தாரோ அதே பிரச்சனை தற்பொழுது வேறொரு வடிவத்திலே வந்து நிற்கிறது இந்த மந்த வைராகியத்தை என்ன பண்ணிட கூடாது நம்ப கூடாது பொழுது ரொம்ப யோசிச்சு தீட்சா வரும் பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம் அப்ப அந்த மாதிரியும் என்ன பண்ணிடக்கூடாது வரக்கூடியவர்கள் அவர்கள் வந்து ஆஹ் விட்டுட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிட்டா அவங்களும் அப்போ வீட்டை விட்டுட்டு வெளியே ஓடி வர்றதும் தப்பு அந்த சுவை தாங்காமல் அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஊழி போகிறதும் தப்பு அப்போ எப்படி இருக்கணும் நியூட்ரல் ஒரு ஒரு சொத்தை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க திரும்பி வந்து அவங்க கேட்பாங்க அது வரைக்கும் அந்த சொத்தை அந்த பொருளை என்ன பண்ணிக்கணும் பாதுகாத்து வைக்கணும் ஒரு கேர்டேக்கராக ட்ரஸ்டியாக தான் இருந்துக்கணும் குடும்பத்துக்கு நாம் ட்ரஸ்டி அங்கே உள்ள குடும்பத்தில் இருக்கூடிய மனைவி நம்மளுடைய மக்கள் செல்வங்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் நாம ஒரு கேர்டேக்கர் உரியவன் வந்து சரியான கணக்கு கேட்பான் கணக்கு தயாரா வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் இவ்வளவு நாள் பார்த்தேனே என்னைய விட்டுட்டு பிரித்து கூப்பிட்டு போறீங்களே நான் போய் சண்டை கட்டக்கூடாது புரியுதா அல்லது இந்த பிரச்சனையை தாங்க முடியாம இதை விட்டுட்டு ஓடியும் போகக்கூடாது அதான் நியூட்டன் அப்போ யாரு கர்மயோக்குமயிர் குடும்பத்தின் மீது என்ன வச்சிருக்க மாட்டான் பற்றும் வைத்திருக்க மாட்டான் அதை விட்டுட்டு வெறுத்து ஓடவும் மாட்டான் தன்னுடைய கடமைகளை செவ்வணை செய்து வருவான் அதான் சொல்றது தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும் உன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருண ஆச்சிரமாரியமானாலும் படக்கு உபகாரமாக நேரதார் செய்வர் ஜீவன் முக்தர் தாமர இலை தண்ணீர் ஓ ஜத்தொடும் கூடி வாழ்வார் நாலு வர்ணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு என்னது மாதவம் செய்யலும் செய்வார் வாணிபம் செய்யலும் செய்வார் பூபலம் புறப்பார் ஐயம் உகுந்துன்பார் இதுல எது வேணாலும் ராஜாவா கூட யானைகள் இருப்பாங்க அப்ப ஒரு நல்ல கர்ம யோகி ஜன மகாராஜா அதெல்லாம் எடுத்துக்காட்ட சொல்ல போறாங்க இவங்கெல்லாம் வந்து எப்படி இருந்தவங்க தங்களை எடுத்துக்கொண்ட கடமைகளிலே செவ்வனை செய்து வந்தவர்கள் அதுல ஒரு காலம் விலகியவர்கள் கிடையாது அப்படின்னா எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொன்னா என்னது அதுல பற்றில்லாமல் அந்த கடமைகளை செய்திருப்பார்கள் அப்ப ஆஹ் சுகமகரிஷி வியா மகனுக்கு சுக அவருக்கு அவர் ஞானம் அடைந்திருக்கிறா என்று ஒருத்தர் சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்பாவை சர்டிஃபிகேட் பண்ண செல்லாது இல்லையா அப்போ யார் சர்டிஃபிகேட் பண்ணணும் இன்னொரு ஞானி ஒருத்தர் தான் அவரை வந்து ஞானம் பெற்றார் என்று சொல்லணும் அதுக்காக சுக மகர்ஷி யார்கிட்ட அனுப்புகிறாரு ஜனக மகாராஜாக்ட அனுப்புறார் அப்போ ஜனக மகாராஜா அதுக்கு சில பயிர் என்ன சில பயிற்சிகளை சில டெஸ்ட்டுகளை வைக்கிறார் சோதனைகளை வைக்கிறார் அந்த சோதனையில் வென்றவுடன் அவர் ஞானம் கெட்டவர் என்பது முழுமையாக அவருக்கு அறிவிக்கப்படுகிறது அவருக்கு சுகமகரிஷிக்கு தெரியும் தான் ஞானிதான் என்று இருந்தாலும் யாராக ஒருத்தர் சொல்லணும் அது நம்முடைய சாஸ்திரத்தில் அதுதான் சொல்ல குரு உபதேசம் மந்திரோபதேசம் ஒன்று இருக்கணும் இருந்த பின்னாடி அவரை எதுவும் சொல்லுவாங்க சுயம்பூ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிற கூடாது புரியுதா சுயம்பூன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தோம்னா சிக்கலாகி போயிடும் அந்த பாரம்பரியம்னு ஒன்று வரணும் அப்ப அந்த பெரியவர் ஒருத்தர் சொல்லணும் இவர் ஞானம் பெற்றவர் என்று சொல்லிட்டா அந்த தொடரும் அது செய்யும் மனது சத்துவஸ்வரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போம் அப்ப ரஜோகுணமும் தமோ குணமும் போய்விடும் ஏன்னா அது வந்து கலந்ததுனால எப்படி துணில அழுக்கு பட்டுருச்சு சோப்பு போட்டா அழுக்கு போயிடும் அப்ப துணியினுடைய வெண்மைத்தன்மை ஒரு பொழுதும் என்ன ஆகாது தூய்மை தன்மை ஒரு பொழுதும் போக அது முதல்ல அப்படிதான் இருந்துச்சு இது ரெண்டும் வந்து தூசி வந்து படிஞ்சிருச்சு அழுத்து வந்து படிஞ்சிருச்சு அதை மட்டும் நாம என்ன பண்ணா போதும் நீக்கிவிட்டால் போதும் தனது சண்மார்க்கத்தை விடாது போது தமோ குணமும் ரசோகுணமும் சமைக்கும் சண்மார்க்கம்னா என்ன கர்ம காண்டத்துல சொல்லிய விதிமுறைகள் நிறைய இருக்குது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அது போல உபாசன காண்டத்துல இறைவனை நோக்கி என்ன விதமான உபாசனை செய்ய வேணும் இருக்கு அதுல ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் குழம்பிட கூடாது செய்யாம விட்டுறதை விட கொஞ்சமா படிச்சு ஏதாவது ஒன்ன பின்பற்றினாலே நாம என்ன பண்ணலாம் அந்த கர்ம காண்டத்தையும் உபாசன காண்டத்தையும் முழுமையாக அனுசரிக்கலாம் அடுத்து அது அப்படி யார் ஒருத்தர் அந்த வேதம் வழிகாட்டிய முறைப்படி குரு வழிகாட்டிய முறைப்படி கர்ம யோகத்தையும் சரியான உபாசனைகளையும் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு தமோ குணமும் ரஜோ குணமும் நீங்க பெறுகிறது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தமோகுணம் நீங்க பெறணும்னு சொல்லிட்டு ஆன்மீக சாதகர்கள் எல்லாம் ஆத்ம சாதகர்கள் எல்லாம் தமோகுணம் நீங்குதல் என்றால் தூங்கவே கூடாது அப்படின்னு கேட்டாங்க தமோகுணம் நீங்க பெற்றவர்கள் என்றால் சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படி சில சில மார்க்கத்தில் குறிப்பாக யார் வள்ளலார் சண்மார்க்க சங்கம் இருக்கவங்க தவறாக நினைக்கக்கூடாது மனசில் பட்டதும் சொல்லிடறேன் விலை இருந்தால் பொறுத்தள்ள என்ன சாப்பிடவே கூடாது சாப்பிட்டால் உடம்புல கழிவு நிற்கும் கழிவை வெளியேற்றினா உலக வாழ்க்கையாகிடும் அப்போ சாப்பிடாமலே இருக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு உயரணும் பஞ்சபூதங்களை இயற்கையாகவே என்ன பண்ணிக்கணும் அதில் வந்து காற்றை அப்படியே கிரகிச்சு உயிர் வாழணும் இயற்கிலிருந்து இயற்கை பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டே உயிர் வாழணும் இப்படி உணவு போன்ற பொருள்களை உள்ள கொடுத்து அது விசர்ஜனமாக வேண்டிய நிலை வந்துச்சுன்னா அது கீழே போகிறது இயற்கையிலிருந்து பஞ்சபூதங்களை தானாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி வந்தால் சன்மார்க்கம் அப்படின்றதெல்லாம் ஒரு புரிந்து கொள்ளதெல்லாம் இருக்குது ஆனால் எப்படி அந்த அந்த மாதிரி செஞ்சு தூக்கத்தை விட்டு உணவை விட்டு கடுமையான தபங்களை செய்கிறேன் என்று ஒற்றை காலிலே நிற்கிறது நிறைய நிறைய உடம்பையும் மனதையும் வருத்தி கொண்டு செய்யக்கூடிய தபங்களை செய்துவிட்டு கடைசியில அவருடைய நிலை எங்கே போகிறது என்றால் மனநிலை கோளாறானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கும் நியூசன்ஸ் ஆகிறாங்க பிறருக்கும் துன்ப பிறரையும் துன்பப்படுத்துபவர்களாக மாறிவிடுகிறார்கள் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் தியான ஸ்லோகம் சொல்லுது என்னதுனா அதிகமான தூக்கம் கூடாது என்னது அதாவது ரொம்ப தூங்கக்கூடாது தூங்காமலே இருக்கக்கூடாது அதிகமா சாப்பிடக்கூடாது சாப்பிடாமலே இருக்கக்கூடாது அதிகமா செயல்படக்கூடாது செயல்படாமலே இருக்கக்கூடாது அப்ப என்ன செய்ய சொல்றீங்க மிதமான தூக்கம் மிதமான உணவு மிதமான செயல்பாடு இதுதான் பிரம்மச்சரியம் என்று சொல்லுவதற்கு இதுதான் பொருள் நமக்கு தெரிஞ்சுதான் பொருள் எதையும் மிதமாக பயன்படுத்துவதற்கே பிரம்மச்சரியம் என்று பெயர் அப்படிப்பட்டவர்களுக்கு ச சன்மார்க்கம் சித்திக்கும் அவர்களுக்கு ரஜவு குணமும் தமோ குணமும் என்ன ஆயிரும் மெல்ல மெல்ல மெல்ல இல்லாமல் போய்விடும் அதனால தான் நம்முடைய சாஸ்திரத்தில் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம்னு வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டது எக்ஸம்ஷனல் கேஸ் எல்லாம் டைரக்டா பிரம்மச்சரியத்திலிருந்து சன்னியாசம் புகிறோம்ன்றது எல்லாருக்கும் உடன்பாடு கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்போது ஒன்பது சதவீதம் நம்முடைய சனாதன தர்மத்தில் அது உடன்பாடு கிடையாது அது சில காரண காரியங்களுக்காக ஆதிசங்கராச்சாரியா போன்ற மகான்கள் சமய பிரச்சாரத்திற்காக அல்லது பிறவியிலேயே ஒருத்தருக்கு அந்த பாரத்த கருமம் சரியாக இருந்தால் பிரம்மச்சரியத்திலிருந்து சன்னியாசர்மத்துக்கு போறதற்கு ஒரு சிலருக்கு வெகு சிலருக்குத்தான் அந்த வாய்ப்பு அமைகிறது மற்ற எல்லாரும் முறையா எங்கிறது போகணும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் நீ திரும்ப சொல்லுங்க சாமி நல்லா இருக்கேனா பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் போகும்போது அதோடு நிறுத்துங்க எது வரைக்கும் நல்லா இருக்கு சொல்றது அது நல்லா இருக்கு அதோட நிறுத்திக்கிங்க அதுக்கப்புறம் ஏன் போறீங்கன்னா சந்நியாசம்னு ஒண்ணு இருக்கு அது நமக்குத்தான் அப்படின்றத ஏன் சன்னியாசம்னு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க திருமணமாகாத பிரம்மச்சரிய சன்னியாசிகளே மனசுல நினைச்சுக்கிட்டு அப்ப அது நம்மளால வேண்டாம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா இல்லை தயவு செய்து எல்லோரும் மனதில் பறித்து கொள்ளுங்கள் நமக்கு சாட்சியா பிரத்யட்சமா நம்ம சன்னிதானங்களே இருக்கிறார் முறைப்படி ஒவ்வொன்றா முடிச்சு கடைசில சன்னியாசமும் அந்த ஒரு அதான் நிறைவு பெற்ற நிலை வாழ்க்கையில அது அந்த ஒரு சக்குல நிறைவு செய்யறோம் பெரியவங்க பாரம்பரியமா சொல்லிட்டு வந்த ஒரு விஷயத்த நாங்க என்ன பண்றோம் எல்லோரும் ஒரு நாள் இங்க காவியோடையோடு நீங்க எல்லாம் இருக்கணும்னு குரு மகா சன்னிதானங்களை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் காவி மயமாக்குறதுன்னு நினைச்சிருக்கா அந்த காவி மயமாக்குறதுன்னு சொல்ற மீனிங் வேற இங்க என்னன்னா நம்ம பாரம்பரியத்துல நாலு ஆசிரமங்களை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க பிரம்மச்சரியத்தில் இருந்து நல்ல கல்வி கேள்விகளில் கைதேர்ந்தவர்களாக ஞானம் பரப்ப வேண்டும் அப்புறம் கிரகஸ்திற்கு கிரகஸ்தத்துக்கு புகுந்து அங்கே செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும் அப்புறம் மெல்ல அதிலிருந்து கணவன் மனைவியாகவே நல்ல மூர்த்தி தலம் தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் சென்று ஒரு நல்ல சத்துவ குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக போதும் அது போதுன்றப்ப வீட்டிலேயே ஒரு குடில் அமைத்து இருந்தாலும் போதும் அல்லது வெளியில் ஒரு ஒரு பொதுவான இடத்துல அமைக்கப்பட்ட குடியில் போய் இருந்தாலும் போதும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் போதும் அல்லது தனித்து விடப்பட்டவரும் தனித்து இருந்தாலும் போதும் ஆனால் நிறைய நிலை அதில் கைவல்லியம் பின்னாடி சொல்ல போகுது சன்னியாசங்களுடைய வகைகள் சொல்லிட்டு வர்றப்ப சத்சங்கம் அங்கே ரொம்ப முக்கியம்னு சொல்லும் நீங்கள் சரி குடிசக சந்யாசம் ஆனாலும் சரி வெகுதக பகூதக சந்யாசம் ஆனாலும் சரி ரெண்டு வீட்டிலேயே குடில் அமைத்து இருந்தாலும் சத்சங்கம் தொடர்ந்து நடக்கணும் வெளிய ஒரு பொதுவான மடத்திலேயோ ஆசிரமங்களையோ சென்று இருக்கும் பொழுதும் சத்சங்கத்தை விடக்கூடாது அதான் சொல்றாங்க தனது சண்மார்க்கத்தை விடாது இருந்தபோது அதை இந்த ஞானம்தான் வருவது எப்படி என்னில் இடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்திடும் அப்ப எல்லோருக்கும் துறவரம் கருத்து வேறுபாடு ஏதாவது இருக்கா சந்தோஷமா காணமே இவ்வளவு இதுக்காண்டி பிரச்சாரம் பண்ணிருக்கேன் அது ஒரு ஒரு சந்தோஷமா சொன்னா தான் ஆமாசாமி எல்லோரும் ஆவோம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அதான் அது கடமைகளை முடிக்கிறது என்னைக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஐம்பத்தெட்டு வயசு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுபது வயசுன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல அதுதான் கடமையை முடிக்கிறதுக்கு ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க நல்ல திறமைசாலி குடும்பத்தை நடத்துறவர்னா அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு கூட வச்சுக்கோங்க எழுபத்தி வயசுல என்ன பண்ணிருந்தோம் வந்துடணுமே கடமைகள் முடிக்கிற முடிக்கிறேன்னு சொன்னா பேரம்பேத்திக்கு வரைக்கும் போறதா மகனுக்கு முடிச்சாலே போறோம் பேரம்பேத்தி இன்னைக்கு பேரம்பேத்திகளை வளர்க்குறதுக்கு நம்ம தேவைப்படுது தாத்தா பாட்டி தேவைப்படுது தப்பு இல்லை அவங்களை அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துட்டு என்ன பண்ணிடறோம் அதிலிருந்து ஒதுங்கி மற்றவங்களுக்கு உதவிகரமாக தானே அதாவது பேரம்பேத்தியை வளர்க்கறதுக்கு தம்முடைய மகன் மகள்களுக்கு நாம் உதவிகரமாக இருக்கிறோன்றது தவறான காரியம் அல்ல அந்த கடமையை நம்மளால் செய்ய முடியுதுன்னு சொன்னால் செய்வோம் செய்தும் நோக்கம் எதில் இருக்கணும் அந்த தாதி அந்த குடத்துல தண்ணியை தோந்துட்டு வரா இல்லையா அவருடைய பேச்செல்லாம் கை வீசி பேசி நடந்தாலும் கவனம் எதுல இருக்குதான் அந்த குடத்துல அதனுடைய பேலன்ஸ் மாறாம கொண்டு வர்றாள்ல அது இந்த காரியங்கள்ல ஈடுபட்டாலும் நம்முடைய மனம் சத்சங்கத்திலே நிலை பெற அதனுடைய அர்த்தம் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்றேன்னு அர்த்தம் இல்லை திரும்ப சொல்றேன் அதை தவறா புரிஞ்சுக்கிறோம் சன்னியாசம் என்பது விட்டுட்டு வந்துடுறது விட்டுட்டு வந்து அர்த்தத்துல தயவு எடுக்க வேண்டாம் என்ன பண்ணணும்னா ஒரு குடில் அந்த குடில் நமக்கு இந்த சண் சத் சத்வித்யா இந்த வித்தியை படிப்பதற்குரிய ஒரு சூழல் அது சம்பந்தமான பேச்சுக்கள் அது சம்பந்தமான பிரச்சாரங்கள் அது சம்பந்தமான சிந்தனைகள் அது சம்பந்தமான தியான தவங்கள் அங்க நடக்கணும் வீட்டுக்கு உதவி பண்ற முடிஞ்ச அதாவது எல்லா நேரமும் நாம தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது தவம் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதுக்கு செலவிடுறோம்னா குடும்பத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் செலவிடலாம் தப்பு இல்லை ஆனால் எதை விட்டுறக்கூடாது சண்மார்க்கத்தை விட்டுவிடக்கூடாது என்பது நாம் இப்போ மனோர் சாமியை கண் கூட பார்க்குறோம் அவரு அவருக்கு குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்காங்க அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அத்தனைக்கு இடையில இதுக்கு முன்னாடி பழனியப்ப சுவாமிகள் அவருக்கு குடும்பம் இருந்தது அவங்க எல்லாருமே அந்த குடும்பத்தினுடைய கடமைகளையும் வாரத்தையும் பொறுப்பேற்று கொண்டு அப்புறம் என்ன பண்ணாங்க தன்னுடைய சீடர்களை இந்த சண்மார்க்கத்தை பரப்புவதற்காக தங்களுடைய வாழ்நாளின் முழு பகுதியும் அதற்காக செலவிட்டிருக்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு பழனிப்பு சாமிக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடுறோம் மனோகசாமி அதை கண் கூட பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார் அப்போ இதுதான் நம்முடைய இந்த ரிஷி பாரம்பரியமாக வர்றதுன்னு சொல்றது இதுதான் வேற ஒன்றும் கிடையாது ரிஷி பாரம்பரியம்னொன்னா சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு காட்டுக்குள்ள ஒரு குளிசியை காட்டி அங்கே ஒரு காவி துணியில ருத்ராஜப்பட்டை சூழ்ந்துற நாள் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியும் அவங்க காட்டுறாங்க இல்லையா ஜடா மொழி தரித்து அது நாம சினிமாவில பார்த்து பழக்கப்பட்ட விஷயம் அது அல்ல நாம வாழ்நாள்லையே பல பேர் ரிஷிகளாக முனிவுகளாக இருக்கிறாங்க நமக்கு அதை சினிமாவை பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டோம் இதுதான் ஆன்மீகம் இதுதான் சாமியார் இதுதான் ரிஷி இதுதான் முனிவர் நான் நாளைக்கு நாரத முனிவர் வந்தால் கூட அவருக்கு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அவரு ஒரு தடவை தம்புராவை எடுத்துகிட்டு வர மரத்துட்டா என்ன பண்ணிடுவோம் அவர் நாரதத்தை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சு விட்டுருவோம் நாம் அப்படித்தான் நமக்கு மைண்ட்ல என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் போக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படி இல்லை அப்படி இல்லை இல்லையா நம்மளிடத்திலே நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சித்தர்களும் ஆண்களும் வாழ்ந்து கொண்டு தான் வாழ்க்கையை நாம ஒரு சரியா போக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகிறார்கள் அதை மனசுல வச்சுக்கணும் சரி அவங்க செலவிடுறாங்க அவங்க பெரியவங்க நம்மளாக்க முடியாதுன்னு சொல்லி நான் சூக்க என்ன பண்ணிடக்கூடாது கூடாது நாம் அதில் நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும் நாம் இந்த வாழ்நாளில் துறவரத்தை ஏற்றே ஆக வேண்டும் துறவரத்துக்கு நாம் தகுதி உடையவர்கள்தான் அப்படின்றத நாம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடணும் இதுக்கு சாக்கு போ எழுபது வயசுல சாக்கு போக்கு அறுபது வயசு வேணா ஒரு பத்து வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் என்னது எழுபது வயசுல யாரும் என்ன சொல்லக்கூடாது சாக்கு போக்கு சொல்லவே கூடாது அடுத்த விட்ட பாடம் கேட்க வருவாங்களா வரமாட்டாங்களா சந்தேகமாச்சு எப்பொழுது நீங்குகிறதோ அது என்ன போயிடும் கண பரிணாமம் கண பரிணாமம்னா என்னது மூன்றாக கணம்னா மூன்று மூன்றாக பரிணமிக்கிறது எது எடுத்தாலும் என்னது போகுது இந்த உலகம் திரிபுடியில தான் இருந்துட்டு இருக்கு என்ன திரிபுடி காணப்படுபொருள் காட்சி இது நாமளே உருவாக்கி வச்ச ஒரு ஒரு த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டு இந்த மனம் தனக்காக உருவாக்கிய ஒரு உலகம் அதுதான் கணபரிணாமம் எது எடுத்தாலும் இந்த மூன்றாக பார்க்கிறது காண்பான் காணப்படுபொருள் காட்சி யாரையே பார்க்கிறது தன்னையே பார்க்கிறது சலனம் போ அந்த கன பரிணாமங்களின் தொடர்ச்சி சலனம் ஒரு விஷயத்தை மூன்றாக பார்க்குறோம் ஒரு பொருளை மூன்றாக பார்க்குறோம் கான்பான் காணப்படும் காட்சி இதனுடைய தொடர்ச்சி தொகுப்புகளுக்கு சீரியலாக தொடர்ந்து வந்தால் அது என்னது சலனம் அதுக்கு என்ன பேர் சினிமாவை என்ன பண்ணாங்க சலனப்படம் அப்படின்னு சொன்னாங்கல்ல வசன சவுண்ட் இல்லாத படத்துக்கு என்ன பேருங்க சலனப்படம் பேர் தொடர்ச்சியாக எடுக்கிறேன் ஒரு படம் மட்டும் எடுத்தால் ஸ்டில்னு பேர் ஸ்டில்ல்களை எல்லாம் தொடர்ந்து நடிக்க வச்சா சலனப்படம்னு பேர் அப்போ நாம தான் எடுத்துட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு அதனுடைய தொடர்ச்சி சலனம் இப்ப இந்த கண பரிணாமம் சலனம் போகும் ரஜோகுணமும் தமோ குணமும் எப்ப போகுதோ அப்ப இந்த கண பரிணாமமும் சலனமும் போய்விடும் அப்போ நீதி என்ன இருக்க போகுது களங்கம் அற்று நின்ற ஆகாசம் போடும் நினது உளம் அப்படியா அப்பிரமத்து ஒன்றாய் நிறுவிகற்ப சமாதியிலே நிற்கும் தானே ஆகாசம் விடிய காலையில் ஆகாசத்தை பார்க்கணும் எப்படி இருக்கும் நமக்கே ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் வரும் ஏன்னா சுத்தமாக இருக்கேன் பகலில் என்ன ஆச்சு அந்த ஆகாசத்துக்கு என்ன ஆச்சு இந்த மற்ற நாலு பூதங்கள் அதில் என்ன ரொம்ப விரவி கலந்து போச்சு இப்போ இரவு முழுக்க அது எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு தூசி படிமானம் எல்லாம் படிஞ்சு போய் விடிய காலை பொழுதுலே அதில் ஒரு மலை உச்சியிலிருந்து பார்த்தாலும் சரி கடற்கரையிலிருந்து பார்த்தாலும் சரி ஒரு உயரமான இடத்துல பார்த்தாலும் சரி எதுப்படி இருக்கும் அது தூய்மையாக மிக தூய்மையாக தென்படும் மனது தன்னை நம்மை அறியாமலே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஒரு உயர்ந்த சத்துவ நிலைக்கு போய்விடும் இன்னும் ரொம்ப ஆச்சரியம் சில பேருக்கு அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இருக்காது இங்கேருந்து போகிறப்ப அப்படி சொல்லிட்டு தான் இந்த சைட் சீங்க்கெல்லாம் எல்லோரும் போகிறாங்க ரிசார்ட்டுகளுக்கு சைட் சீயிங்களுக்கு அதாவது மிருகங்கள் வாழ்வதற்கு வந்து வனத்தை கொடுத்துட்டு அந்த வனத்தில் இவர் போய் ரிசார்ட்டை கட்டி பெரும் பொருள் செலவு பண்ணி இவர் அங்கே ஏறிட்டு மிருகங்களும் வரக்கூடாது சுற்றி இவர் பத்திரமா பார்க்குறார் பார்த்தா ஆஹா இந்த ஒரு காட்சிக்குத்தானே நான் இவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்லி பார்க்குறா கொஞ்ச நேரம் இருக்கிறார் கொஞ்ச நேரம் இருக்கிறார் ஒரு மணி நேரம் ஆச்சு அப்புறம் என்ன ஆயிடுச்சு இப்போ போர் அடிச்சிருச்சு போர் அடித்தோடனே கையில் கொண்டு போனது என்னது செல்ஃபோனு செல்ஃபோனும் ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் ஃபோன் வர ஆரம்பிச்சிருது வாட்ஸ்அப் வர ஆரம்பிச்சிடுது ஃபேஸ்புக்கு பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் எப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்குது அப்புறம் மெல்ல என்ன பண்ணுறாரு கிளம்பி வந்துடுறார் அப்போ இதை விட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணாரு போன வேகத்தில் எல்லாம் திரும்பி வந்துடுறார் அதாவது யாத்திரைகள்லாம் போகிறோம் இல்லையா வேன் எடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு யாத்திரைகள் போகிற சமயம் வீட்டில் இருக்கவங்கள பார்த்திங்கன்னா ஒரே அலப்படை பண்ணுவாங்க ஊரெல்லாம் சொல்லுவாங்க எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நாங்கள் இமய இமா இமாலயா போகிறோம் காசிக்கு போகிறோம் ரங்கோதிரிக்கு போகிறோம் ரிஷிகேஷ் போகிறோம்னு இங்கே சொல்லி சொல்லி கைலாசத்துக்கு போகிறோம் எல்லாம் ஊரெல்லாம் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி வேண்டிய பொருள் வேண்டிய பணம் பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் எடுத்தாச்சு டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு போயாச்சு கைலாயத்துக்கும் போயாச்சு அவனும் நம்மளை அந்த திபத்துக்காரன் சீனாக்காரன் நேபாளத்துக்காரன் மூணு பேர் இருப்பான் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மூணு பாஷை பேசுறவனும் அந்த வண்டியில கூடயே வருவான் பார்த்தீங்கன்னா யார் யார் போயிருக்கீங்களோ தெரில போனவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் மூணு கோயிலும் இருப்பான் ஏன்னா ஒருத்தனுக்கு பாஷை தெரியாது இன்னொருத்தன் சொல்றதுக்குங்க எல்லாம் வேணும் சப்போர்ட் பண்ணி எங்க வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க கையிலாய வரைக்கும் நம்ம வசதிகள் கொஞ்சம் கூட குறையாம குறிப்பா டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கிற வசதியோட நம்மளை கொண்டு போய் எங்கே சேர்த்துருவான் கையில எங்கிரு அடிவாரத்துக்கே கொண்டு போய் சேர்த்துருவான் அங்கே கொண்டு போய் சேர்த்த உடனே அப்பா சிவபெருமானே உன்னை தான்ப்பா பார்க்க வந்தே நாங்கள் சாப்பிட்டாங்க விழுந்து கும்பிடும் எல்லாம் கையெல்லாம் தூக்கிட்டாங்க அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனும் போற்றி ஆச்சு காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தது தலையில் தீர்த்தமெல்லாம் தொளிச்சாச்சு எல்லாம் முடிச்சு மத்தியானம் பசி சாப்பிட்டாச்சு சாயந்தரம் ஆகியாச்சு மறுநாளும் திரும்ப அதே விடிய காலையில் ஒரு நல்ல தரிசனம் கிடச்சாச்சு அப்புறம் மெல்ல மனசு என்ன பண்ணுது ம் நீங்கள் போகலேன்னு சொன்னாலும் கூட்டு போனவன் இருக்கானே நாம் பிடிச்சி உள்ளே பஸ்ஸுக்குள்ளே போட்டுடலாம் ஏன்னா அவனுக்கு அங்கே கணக்கு ஒப்படைக்கணும் கோட்டாரின்ற இடத்துல சீனா பார்டரை கிராஸ் பண்ணுறப்ப கொண்டு கூட்டு போன எத்தனை பேர் என்ன பண்ணியிருந்தவன் திருப்பி கொண்டவன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் ஐயா நான் எதிர்பார்த்தது என் வாழ்க்கையை நான் இங்கேயே என்ன பண்ணிக்கிறேன் மீதி காலத்தை இங்கேயே கழிச்சிருன்னு சொல்லி கீழே இறங்க விட அவன் நம்மளை இழுத்து போடுறதுக்குள்ள நாம் ரெடி ஆயிடுவான் என்னது போதும் ஒரு சளிிப்பு தட்டி விடுகிறது இங்கே கிளம்புறப்ப ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக பண்ண ஆர்ப்பாட்டம் அங்கே ஒரு நாளில் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே முடிஞ்சு போயிடும் போர் அடித்து போயிடும் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஃபோட்டோவெல்லாம் எடுப்பாங்க எல்லாம் எடுத்து முடிச்சு கொஞ்சம் நேரம் ஆனோடனே இவ்வளவு புரியுதா மனமானது அப்போ அந்த இயற்கை சூழல் நமக்கு சத்துவ குணத்தை இம்பார்ட் பண்ணுது அந்த இடத்துல நமக்கு அதை உண்டு பண்ணினாலும் நாம அந்த சத்துவ குணத்தை எவ்வளவு நேரம் தக்க வச்சுக்கிறோம்னு பார்த்தா எவ்வளவு நேரம் தான் முடியுது ரொம்ப போனா ரொம்ப சிவனடியார்களா இருந்தா திருமுறைகளை முற்றுகள் பண்றவங்களா இருந்தா ஒரு நாள் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிறான் அதுக்கு மேல அங்கதான் சிவபெருமான் இருக்காரு நீ சென்று சேர வேண்டிய இடமே கைலாயந்தானே அப்படின்னு சொல்லி அங்க இருங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டான் இவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கொண்டு போனவோ இருக்க விட மாட்டான் இப்படி நிலைமையில இருக்கு அப்ப அந்த இயற்கை தானே எப்படி ஸ்வரூபத்துனா இருக்குதாமா சத்துவஸ்வரூபத்து தான் இருக்குது அதனாலதான் அந்த விடிய காலை பொழுது அல்லது நல்ல மழை பெய்து ஓய்ந்த பின்னால் பார்த்தீங்கன்னா ஆகாயம் எப்படி இருக்கும் சுத்தமா அந்த நேரம் நமக்கு பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்கும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கூட அந்த சூழலில் நம்ம தொடர்ந்து இருக்கணும் கூட இருக்கு அந்த நேரம்தான் நம்ம வீட்டை சேர்ந்தவங்க துன்ப நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அவங்க மேல போகமா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுதுகளா இப்படி போனை போட்டு தொந்தரவு பண்ணதுகளேன்னு அவங்க மேல கோபம் மனம் நாடுவது இயற்கையா ஒண்ண ஆனா மனம் பழக்கப்படுத்தியது வேற இப்ப நம்மளுடைய சம்ஸ்காரம் அல்லது வாசனைகள் அது நம்மை ஒரு பக்கத்துல இழுக்குது இல்லையா மனதனுடைய இயல்பு நிலைன்னு ஒன்று இருக்கு சொரூபம் அது சத்துவகுணம் அந்த சத்துவகுண சூழல் ஏற்பட்டோன்னு மன தானாக அதுக்கு என்ன பண்ணிடுது நாடி போகுது ரெண்டுக்கிடையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம உறுதியாக இருக்கணும் சத்துவகுணம்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் சண்மார்க்கத்தை தான் விடாமல் பற்றி வேண்டும் மெல்ல மெல்ல ரஜோகுணமும் தமோகுணமும் நீங்கி போகும் அது நீங்கிய காலை நாம் செய்யக்கூடிய ஆத்ம விசாரம் குருமுகமாக பெறப்பட்ட உபதேசம் மனதிலே என்ன பண்ணும் பதியும் ரஜோகுணம் தமோகுணம் எப்ப போயிருச்சோ அப்ப எது பதிஞ்சிரும் இந்த ஞானம் உறுதிப்படும் அங்கே உறுதிப்படும் களங்க கண்ணாடி தன்முன் வேரோர் களங்க கண்ணாடி காட்டும் விளங்கிய தன்மயமாகி அபேதமாகி நிகர்ப்பமின்றி நிறுவிகற்பம் ஆனார் போல அளந்தறிய படாவிபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரமத்து ஐக்கியம் ஆன உளம் படி இருந்தால் உலகம் எங்கே உழைவு எங்கே என்று சங்கை ஒழித்திடாயே அந்த போன கவியில் கடைசி வரி அப்பிரமத்து ஒன்றாய் நிருவிகற்ப சமாதியிலே நிற்கும் தானே நினது உளம் அப்படியாம் அப்பிரமத்து ஒன்றாய் நிருவிகற்ப சமாதியிலே நிற்கும் தானே நல்லா பார்த்துக்கணும் சாமி நிருக்க சமாதிக்கு எந்த பயிற்சியையும் சொல்லலை எந்த பயிற்சியும் நிருபிக்கல் சமாதி என்பது நம்முடைய உடம்பினுடைய போஸ்டரை சொல்லலை கண்களை மூடி தியானம் பண்ணுற விஷயங்களை சொல்லலை இதெல்லாம் எதுக்குள்ளேயே அடங்கிறது சத்துவ சாரி ரஜோ தமோகுணங்களை நீக்குவதற்கே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மீதி அப்போ நிருவுகள் சமாதி இந்த ரெண்டும் நீங்கினால் கிடைப்பதே அதுதான் அது ஒன் அது அடையப்படுவது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதற்கு ஒரு பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் நம்முடைய இரஜோ தமோ குணங்களை நீக்குவதற்கே அப்படின்னு அப்போ நினது உளம் சத்துவ இராஜோ குணங்கள் நீங்கி போன பின் கலங்கமற்ற ஆகாயம் போல நினது உளம் அப்படியாம் அப்பிரமத்து ஒன்றாய் பிரம்மத்தோடு ஒன்றுபட்டு நிற்கும் நிருபிகற்ப சமாதியிலே நிற்கும் தானே அது இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் அதுக்கு நிலைக்கு என்னன்னு பேரு நிருவிகற்ப சமாதி அப்ப கலங்கமற்ற கண்ணாடி தன்முன் வேறோர் கலங்கமற்ற கண்ணாடி காட்டுமோர் முதல்ல கண்ணாடி பற்றி ஒரு இடத்துல வந்திருக்கு என்னது உன்முகம் கண்ணாடிக்கு உள்ள ஒரு முகம் கண்டாற்போல திரும்பியும் கண்ணாடிங்க சொல்லப்பட்ட நம்ம பழனியப்ப சுவாமிகள் தவிர்த்திரு பழனியப்ப சுவாமிகள் அவருடைய அறையில அவர் குடியிருந்த அறையில தான் எனக்கும் கொடுத்துருக்குறாங்க அங்கதான் தங்கிக்கலாம அந்த அறையில ரெண்டு கண்ணாடி செவத்திலேயே பதிச்சு வச்சிருக்காங்க என்னை முதல்ல சாமி சமாதியானது ரெண்டாயிரத்தி மார்ச் பதினொன்று சமாதி ஆனவுடனே ஒரு ஒரு மாசம் கழிச்சுதான் அந்த அறை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அப்ப வந்த உடனே எனக்கு முதல்ல அந்த கண்ணாடி ரெண்டையும் பார்த்து பயப்படுவேன் அந்த கண்ணாடியை பார்த்து பார்க்குறதுக்கு பயப்படுவேன் ஏன்னா சாமி அங்கே இருந்திருக்குறாங்க ரொம்ப வருஷமாக ரெண்டு ஒரு நம்ம படுக்கையில் படுத்திருக்கோம்னா ஒரு பக்கம் இப்படி ஒரு கண்ணாடி இந்த பக்கம் ஒரு கண்ணாடியாக இருக்குது அந்த கண்ணாடியை பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும் என்ன அதில் என்ன விஷயம் இருக்கோ அப்படின்ட்டு பயம் விளைய உள்ளத சொல்லியிருந்தேன் அந்த கண்ணாடியை ஆதிசங்கராச்சாரியார் படத்தை ஒட்டி சின்னயானந்தர் படத்தை ஒட்டி மறைச்சி விட்டுட்டேன் ஆனா இன்னும் அந்த கண்ணாடி இருக்கு அது மேல வெள்ளை அடிச்சுட்டாங்க அதனால தெரில அந்த கண்ணாடி இன்னும் அப்படியே இருக்கு அப்ப சாமி இந்த இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மனதுல கொண்டுதான ஒரு வேலை செய்திருக்கலாம்ன்றது தோணும் புரியுதா என்னது கலங்கமற்ற கண்ணாடி தன்முன் வேறொரு கலங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி வைத்து ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கண்ணாடிக்குள்ளும் இன்னொரு கண்ணாடிக்குள்ளும் என்ன தெரியும் என்ன தெரியும் அந்த ஒரு கண்ணாடிக்குள்ள என்ன இருக்குது ஒண்ணும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு பிம்பம் இருந்தாலும் அது பிடிக்கப்படும் அதுக்குள்ள ஒன்னும் இல்ல அப்ப இன்னொரு கண்ணாடி பிள்ளைங்க என்ன இல்லை ஒண்ணும் இல்லை ரெண்டு கண்ணாடி ஒன்னை ஒண்ணு பார்த்தாலும் என்ன இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லைன்றதா விடை ஆனா ஒண்ணுமில்லைன்றத உணர்த்தத எதிர் ஒண்ணு இருக்குது அங்க கண்ணாடி ஒண்ணு இருக்குது ஒண்ணுமில்லைன்றத உணர்த்ததுக்கு கண்ணாடி ஒண்ணு இருக்குது அப்ப கலங்கமற்ற கண்ணாடி அந்த கண்ணாடி எப்படி இருக்கணுமா அதுல ஏதாவது ஒரு பொருள் ஒரு மறு இருந்தா கூட ஏத்தாப்புல இருக்க கண்ணாடியில் என்ன பண்ணிடும் அதுல எதுவுமே இல்லாமல் களங்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது பிடிக்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இப்ப இந்த உலகம் நமக்கு தோன்றிட்டு இருக்குன்னு சொன்னாலே நம்ம மனசுல என்ன இருக்குது இந்த கண்ணாடியில பிடிக்கப்பட்டிருக்கு நம்ம ஒரு மனக்கண்ணாடியில் இந்த உலகம் பிடிக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன இருக்குது மனசுல என்பதனாலே உலகம் இன்னும் தோன்றுகிறது கலங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது விளங்கிய தன்மயமாகி அதனுடைய மயம் அதனுடைய மயம்னா கண்ணாடி கண்ணாடியாக மாத்திரம் இருக்கிறது அபேதமாகி இந்த கண்ணாடி அந்த கண்ணாடியும் ரெண்டும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு ரெண்டு கண்ணாடினா பிம்பம் இன்னொன்னு பிரதிபிம்பமா இருக்கணும் அப்படி காட்டுறதுக்கு பிம்பமும் இல்லை பிரதிபிம்பமும் இல்லை அதனால அதன் ரெண்டா கிடையாது இப்ப விகற்பமின்றி ஆனார் போல விகற்பன்றது பேதத்துக்கு என்னன்னு நிறுவிகற்பம் அதாவது இந்த திரிபுடி அதற்கும் விகற்பம் பேர் என்னது காண்பான் காணப்படுபொருள் காட்சி தியானம் செய்பவன் தியானம் செய்யப்படும் பொருள் தியானம் செய்தல் தியானித்தல் இந்த மூன்றுக்கும் திரிபொடி இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நிருவிகற்பம் பேர் சபையில் சமாதியில் பிரம்மத்தை குறித்து தியானம் செய்யக்கூடிய யார் தியானம் செய்யும் ஜீவாத்மா இருக்கிறார் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற தியானம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ தியானித்தல்ன்றது நடந்துகிட்ருக்கு ஆனால் என்ன தன்முயற்சி இல்லாமல் நடக்குது தியானம் செய்யப்படும் வஸ்துவாகிய பிரம்மும் இருக்குது இந்த மூன்று பேரங்கள் இருந்து சவிகல்ப சமாதி நிருவிகல்ப சமாதியில் இந்த திரிபுடி அற்றுப்போய் தியானிக்கப்படும் பொருளாகிய நேயமாகிய பிரம்ம மாத்திரமாக இருக்கிறது அதுவே நான் அப்போ அதை நிருவிகற்பம் அந்த இடத்துக்கு பேர் என்னது நிருவிகற்பம் அளந்தறியப்படா விபுவாரி அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒன்று என்னது விபூவுக்கு ஆகாயத்துக்கு விபூன்னு பேரு அதை வந்து என்ன பண்ண முடியும் எல்லையற்ற ஒன்றுக்கு விபுன்னு பேர் எல்லையற்ற ஒன்று எது இருக்கிறதோ அதுக்கு என்னென்னு பேரு விபூன்னு பேரு ஆகாயத்தை கண்ணாடிக்கு ஒப்பிடலாம் ஒரு ஒரு கலைஞமற்ற கண்ணாடி எதுக்கு ஒப்பிடலாம் நம்ம வச்சுக்க கண்ணாடியை உடச்சிடலாம் இந்த ஆகாயமாகிய கண்ணாடி என்ன பண்ண முடியாது அகண்டம் அதை வந்து கண்டப்படுத்தவே முடியாதா எத்தனை பொருள்களை வைத்து தகர்த்தாலும் அதை என்ன பண்ண முடியாது ஆனால் ஒன்று அதை கண்டப்படுத்தி விடும் எது ஞானம் பிரம்ம ஜானம் மாத்திரமே அதை என்ன பண்ணிடும் இல்லாமல் செய்துவிடக்கூடியது மிக நுட்பமான உலகத்தில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான பொருள் ஈதர் எது என்னது ஆகாயம் அதை இல்லாமல் செய்து விடுவது எது இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது தூடமான ஆகாயத்தை பற்றி தான் ஆனால் விஷயம் சூட்சமான ஆகாயத்தை பற்றி போயிட்டு இருக்கு தூளமான ஆகாயத்துக்கே பிளக்க முடியாதுன்றது வர்றப்ப சூட்சமான ஆகாயம் மனவெளின்னு சொல்றோம்ல மனவெளியில இன்னும் அது நுட்பமானது அதையும் அற்றுப்போக செய்வது எது பிரம்ம ஜானம் தன்னை உணர்தல் என்பது கலந்தறியப்படா விபுவாய் இப்ப மீறி எஞ்சியிருக்கிறது சேஷம் என்னன்னா சத்தாய் சித்தாய் ாம் பிரியமான உளம் இந்த கலங்கமற்ற கண்ணாடி எதுல போய் மெர்ஜாயிருச்சு வேற ஒரு கலங்கமற்ற கண்ணாடியில் போய் என்ன ஆகிடுச்சு மெர்ஜாயி ஒன்று கொன்று அவேதமாகிவிட்டது பிரிக்க முடியாத அளவிற்கு ஐக்கியமாகிவிட்டது உளம் தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே அப்படிப்பட்ட அந்த உள்ளத்திலே என்ன உலகம் என்ற ஒன்று கிடையாது நாம் போய் ஞானிகளிடத்துல நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான்னு போய் புலம்புறோம் ஞானிகள் சொல்கிறாங்க உலகம் என்ற ஒன்றே இல்லையாப்பா அப்புறம் பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது தான் இருந்தாலும் அவர்களுக்கு மனதிற்கு ஒரு சமாதானத்தை சொல்லி ஏதோ ஒரு தீர்வை அவர்கள் கொடுக்கிறார்கள் சும்மா வெறுங்கையில் அனுப்பலை ஒன்றும் பேசாத சாமியாக இருந்தால் கூட தலைமையில் கை வச்சு ஒரு விபூதியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியாவது என்ன பண்ணிடுறாங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க ஆக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்வு வந்து டெம்பரரியாக தான் கொடுக்க முடியுது இந்த ஆத்மவிசார பாடம் பாத்திரம்தான் நிரந்தரமான தீர்வு அதனால தான் சத் சங்கத்தில் தயவு செஞ்சு வரணும் தீர்வு கொடுக்கக்கூடியது எது நம்மை அந்த சமயத்திலே சமாதானம் செய்வதற்காக ஒரு மன ஊக்கத்தை கொடுப்பதற்காக ஒரு சப்போர்ட் பண்றாங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம மனம் கொஞ்சம் உற்சாகம் அடைந்த உடனே மீண்டும் எதுக்கு வந்துடணும் இந்த சண்மார்க்கத்தை தழுவுவதற்கு வந்துவிட வேண்டும் இந்த ஆத்ம ஞானத்தை பற்றிய கல்வியை முறைப்படி கற்க வேண்டும் கற்று அதை பயிற்சி செய்தல் வேண்டும் அது நிரந்தர தீர்வை கொடுக்கும் இல்லாத வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் நல்ல ஒரு சம்பாத்தியத்துக்கு வேலைக்கு சுத்தி சுற்றி இருக்கக்கூடியவர்களோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் இந்த பதவி கிடைக்கணும் இப்படின்னு இதுலையே ஏதாவது ஒன்று தீர்வு கிடைக்குமானு தீர்வுக்கு தேடி போனோம்னா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க போகிறோம் முதல்ல நம்ம பிரச்சனையுமே முழுசாக தீர்க்க முடியாது இனி உலகத்தில் இருக்க பிரச்சனை தீர்த்து வைக்க போகிறோம் கிளம்புணம்னா அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது அப்போ தீர்வு காணுவது என்பது தற்காலிகமாக பார்த்து கொண்டே நிரந்தரமான தீர்வாகிய எதை நோக்கி போயிடணும் அத்தியாத்ம வித்தியை நோக்கி ஆத்ம விசாரத்தை நோக்கி என்ன பண்ணிருந்தவங்களுடைய பயணம் சென்று விட வேண்டும் இன்னும் அது ரகசியமான பயணமாக இருக்க வேண்டும் அந்த பயணம் நான் தெரியுமா நான் சத்சங்கத்துக்கு போறேன் நான் தெரியுமா இப்போ கை வெளியே இருக்கேன் நான் தெரியுமா இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன் ரொம்ப பேரை இப்போ அதுவேற சொல்லிடுறாங்க என்னது நான் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன் அப்படி எல்லாம் சொல்லிடக்கூடாது சொல்லி மற்றவங்கள என்ன பண்ணிடக்கூடாது கர்ம சங்கீரம் அறியாமையில் மூழ்கி இருப்பவர்களை நாம வீணாக என்ன பண்ணிடக்கூடாது குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது ஆக இந்த மனம் சத்துவ சொரூப இருக்கும் பொழுது பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுகிறது அது நிருவிகற்பம் அலந்தறியா விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரமத்து ஐக்கியமான உளம் இப்போ உளம் போய் சரிச்சாயிருச்சு வஸ்துவிலே தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உழைவு எங்கே என்று சங்கை ஒழித்திடாயே எனவே உலகம் என்ற ஒன்று தனியாக கிடையாது உழை உளைச்சல் மன உளைச்சல் மன சஞ்சலம் என்பது தனியாக கிடையாது எல்லாம் எதுக்குள்ளே மெர்ச்சாகி போச்சு எனக்குள்ளே என்னுடைய சொரூபத்திற்குள்ளே இரண்டரை கலந்து போய்விட்டது அப்போ இந்த உலகத்தை பார்க்குறப்ப எப்படி பார்க்க மாட்டோம் நமக்கு அந்நியமாக பார்க்கவே மாட்டோம் இப்போ உலகம் எப்போ பிரச்சனை கொடுத்துட்டுருக்குன்னா எனக்கு வேறாக இருப்பதனால் உலகம் நமக்கு ஒரு பிரச்சனையாக தென்படுகிறது அதற்கு தீர்வுகாண முற்படுகிறோம் அது நமக்கு ஏதாவது தீங்கு விளைவித்து விடும் என்று பயம் வேற இருக்கிறது இப்போது இந்த மனமானது அதில் ஐக்கியமாகிவிட்டால் இந்த உலகம் தோன்றினாலும் நமக்கு எது தோன்றாது அது அந்நியமாக தோன்றாது அதை கண்டு நமக்கு என்ன கிடையாது அச்சமும் கிடையாது ளவிலே என்ற இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறோம் ஹரியம் தந்தை தாயாவான சார் ஜலி இங்காவும் அந்த இன்பம் நாட்டாவானும் எந்த உயிர்தானாகுவானும் சரணாகுவானும் ம் சனா சகனோஸ் சகதேஜம О, шанти, шанти, шанти шанти अता इत्राइण इवरेखेड़